கலன்கள் எதிர்வங்கி மீதழி ஆற்றாதே பால் வள்ளல் பெறும் பசுக்கள் ஆற்றப்படைத்தான் ராமானுஜருக்கு கொண்டாட்டம் இப்படி பல ஆச்சாரியர்களை தாங்கள் தாங்களே ஞான பக்தி வைராக்கியம் நிரம்பியவர்களை தனக்கு ஷராக ராமானுஜர் கொண்டிருந்தார் ஒருத்தருக்கு ஓரொரு பணியையும் பிரித்து விட்டிருந்தார் அதில் நாராயணனுடைய சமயமாகிறீவயிட்டவ சம்பிரதாயத்தை மற்ற சமயத்தவர்களிடத்திலிருந்து ரட்சித்து நம் மதத்தை ஸ்தாபிக்கிற முக்கியமான பணியை புறத்தாழ்வானிடத்தை வைத்திருந்தார் புறத்தாழ்வான்கிறவர் ஆறு அவர் எப்படி ராமானுஜரை அடைந்தார் அவர் என்னென்ன கிரந்தங்கள் சாதித்துள்ளார் அவர் பண்ணிய கைங்களை எவை அவர் நமக்கு நடைமுறைப்படுத்தணும்னு சொல்லிட்டு போன வழிகாட்டுதல்கள் எவை அதை பார்க்கறதுக்காகத்தான் இன்னைக்கு நாம கூடியுள்ளோம் குரத்தாழ்வானுடைய அவதாரம் கைமாசம் அத்த நக்சத்திரத்திலே அவர் ராமானுஜரை காட்டிலும் வயத்திலே மூத்தவர் இராமானுஜர் அவதரித்தது ஆயிரத்தி பதினேழாம் ஆண்டில் அதற்கு சுமார் ஏழு எட்டு ஆண்டுகள் முன்பாக குரத்தாழ்வான் அவதரித்தார் ஆகையாலே வருகிற இரண்டாயிரத்தி பத்தாவது வருஷம் கை மாசம் அத்த நக்ஷத்திரத்திலே அவதரித்து ஆயிரம் ஆண்டுகள் பூர்த்தி ஆகின்றன அந்த சமயத்திலே சீவையிட்டவர்களாகிற நாம் ராமானுஜர சிஷ்யர்களாக அழ்வானுக்கு அவர் பண்ணின கைங்கேந்தத்துக்கு என்ன பிரத்யுபகாரம் பண்ண வேணும் என்று பார்ப்பதற்காகத்தான் இப்போது நாம கூடியோம் அழ்வான் சரித்திரம் உங்கள் ஆருக்கும் புதுசில்லை எல்லாரும் அறிந்து வச்சிருக்கிறதாம் இருந்தாலும் சுருக்கமாக அழ்வானுடைய சரித்திரத்தை சொல்லிக் கொண்டு அவருடைய சரித்திரங்களிலே இருந்து நமக்கு என்ன வழிகாட்டுதல் கிடைக்கிறது அதை பார்த்து நம்முடைய நித்தப்படி வாழ்க்கையிலே ஏதான மாறுதல்களை ஏற்படுத்திக் கொள்ள முடியுமா அவர் ஆசைப்பட்டபடி நாம் வாழத்துக்கு முயற்சிக்கலாமா என்பதையும் ரெண்டு வார்த்தை விண்ணப்பம் பண்ணுகிறேன் அதற்கு மேற்கொண்டு ஆயிரமாவது ஆண்டு விழாவுக்காக என்னென்ன திட்டங்கள் தீட்டப்பட்டுள்ள நாங்கிறதையும் பார்ப்போம் ஆழ்வானுடைய ஆசிரியமான தனியன் ஸ்ரீவத்த சின்ன நம உக்தி அதீமகி மங்களத்திரதாம் வேணிக்கு நிறைய ஆபரணங்கள் சாத்தி கொண்டுள்ளார் வேதத்தையே ஒரு பெண்ணாக வச்சிருந்தோம்னா அந்த பெண்ணுக்கு அலங்காரங்கள் ஊர்தர்களுடைய சீசூக்திகளும் வேத மாதாவுடைய திருமேனியில் ஆபரணமாக போய் சேரும் ஒரு பெண்ணுக்கு ரொம்ப முக்கியமான ஆபரணம் திருமங்கல்ய சூத்திரம் பூரத்தாழ்வான் அனுகிரகித்த பஞ்சத்தவன் தான் வேத மாதிரி திருக்கழுத்தில் விளங்குகிறது உயர்ந்த குலத்திலே பிறந்தவர் ஆரியித குலத்திலே தோன்றினவர் பூரத்தாழ்வான்னு திருநாமம் பூரங்கிற திவ்வதேசத்திலே அவசரித்தார் இப்ப சின்ன ஊர் அழகான ஊர் காஞ்சிபுரத்திலேந்து அரக்கோணத்துக்கு போகும் வழியில் காஞ்சிபுரத்திலேருந்து சுமார் பத்து மைல் தூரத்தில் இருக்கிற ஒரு சிற்றூர் அவசரித்தார் அந்த சுவாமியுடைய திருநாமம் அவர் பிறந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு ஆண்டுகள் முடிந்தன ஸ்ரீவத்த சின்ன நம உக்திம் அசிமகி யது கண்டே யான்சி மங்களசூத்ரதாம் எது உத்தையா எந்த கூரத்தாழ்வான் அனுகிரகித்த பஞ்சத்தவம் திரையி திரையின வேதங்கள் திரையி கண்டே வேதமாதாவுடைய கழுத்தில் ஜாந்தி மங்களசூத்திரதாம் மங்களசூத்திரமாகிற தன்மையை அடைகிறதோ அப்படிப்பட்ட கூரத்தாழ்வானம் வணங்குகிறேன் என்ன இந்த ஸ்லோகத்தினுடைய கருத்து அழ்வானுக்குண்டான பெருமை சுவாக்குக்கும் மனத்துக்கும் எட்டாதது இத தமிழிலையும் பூர்வர்கள் சாதித்தார்கள் சம்ஸ்கிருதத்திலேயும் சாதித்தார்கள் குடியக் கடக்கும் பெரும் புகழாம் பஞ்சமு குறும்பாம் குடிய கடத்தாழ்வான் சரண் கூடியுஷன் புகழ் பாடி அல்லா வழிய கடத்தல் ஜனக்கினி யாதும் திருவரங்கத்தமுதனார் சாதிக்கிறார் திருவரங்க தமுதனாரே ராமானுஷர் திருவடிகளை ஆச்சரிய வந்தார் ஆனா ராமானுஷர் அவரை தன்னுடைய சிஷ்யனாக ஆக்கிக்காமல் புறத்தாழ்வான காட்டி நீர் இவருடைய திருவடிகளை ஆச்சரியார் அதனாலதான் அழ்வான் மூலமா ராமானுஜன் அனுகிரகம் கிட்டிதுங்கிறதே இந்த பாச்சரத்திலே தெளிவா ஆனந்தமா சொல்லுகிறார் மொழியை கடக்கும் பெரும் புகழாம் மொழியால பேச முடியாத அளவுக்கு வாக்குக்கும் மனத்துக்கும் எட்டாத புகழ் அவருடைய பிறந்த குலத்தை பார்த்தாலும் அவருடைய செல்வத்தை பார்த்தாலும் அவருடைய ஞானத்தின் ஏற்றத்தை பார்த்தாலும் அவருடைய பக்தியோட வைபவத்தை பார்த்தாலும் அவர் அழகப் பார்த்தாலும் எதற்கும் குறைவில்லாதவர் கூற முக்குறும்பு அடுத்தவர் ஆனா தனமதமோ வித்யா மதமோ ஆபிஜாத்திய மதமோ கிடையாது தான் படித்தோங்கிற செருக்கோ பணக்காரங்கிற செருக்கோ தனக்கு உயர்ந்த குல குடிப்பெற புண்டுங்கிற செருக்கோ ஒரு துளியும் இல்லாதிருந்தவர் குரத்தாழ்வான் அவர் கூரத்துலதான் வாழ்ந்து வந்தார் அந்த காலத்தில் ராமானுஜர் ஸ்ரீபெரும்புதூர்ல இருக்கிறார் அங்கிருந்து புறப்பட்டு ஸ்ரீரங்கத்துக்கு சென்று விட்டார் இதலெல்லாம் ரொம்ப தெரிஞ்சு வச்சிருந்தார் குரத்தாழ்வான் அதனால தானும் ஒரு ஆச்சார்தனை தேடிக்கொண்டே இருந்தவர் ராமானுஷருடைய திருவடிகளையே பற்ற போனார் ஒருத்தர் திருவடிகளை பற்ற வேண்டும் என்னால் நான் பெற்றிருக்கிற எல்லா ஐஸ்வர்யத்தையும் உட்டுடன முடியும் அதனாலே கூடத்திலே தன் ஐஸ்வர்தத்தை எல்லாம் துறந்து தன்னுடைய தர்ம ஆண்டாளோடே கூட காட்டு மார்க்கத்திலே செல்கிறார் ராமானுஷர் திருவடிகளே சரணம் என்கிற ஆசையோட போய்கொண்டிருந்தார் அப்போது வழியில ராத்திரி வந்துடுத்து இருட்டு பயம் ஆண்டாள் கேட்டாலாம் ராத்திரி தங்கி விட்டுவானா பொழுது வெடிந்து போகலாமே அழுவான் திரும்ப கேட்டார் அப்பவும் மடியில ஏதோ கன வச்சுட்டு இருக்கேன் லாஸ் பணம் இல்லேன்னு விட்டா வழியில பயம் வராதே எப்ப நீ அப்ப மடியில ஏதோ கட்டின்னு இருக்க போகுது என்னான்னு சொல்லுனார் தேவரி நித்தப்படி சாப்பிடுற தங்க பாத்திரத்தை மட்டும் எடுத்துன்னு வந்தேன் என்று சொன்னாள் அதையும் வாங்கி காட்டிலேயே தூர எரிந்து விட்டு சமானுஷ திருவடிகளை பற்ற போகிறோம் குருக்கு இந்த தங்க பாத்திரம் என்ன பண்ண போறதுன்னு சொன்ன அளவுக்கு வைராக்கிய அவ்வாழ்வான் இராமானுஷர் ஓடையே வாழ்ந்திருந்தார் ஸ்ரீபாஷ்யம் எழுதுவதற்கு அவர்தான் உஷா துணையாக இருந்தார் பல பல திவ்ய தேசங்கள்ல கைங்கேட்டங்களை ஏற்படுத்தி வைத்தார் யாதவ பிரகாஷர் போன்ற புற எல்லாம் தன்னுடைய வாதப்போராலே ஜெயித்தார் சம்பிரதாயத்துக்குன்னு சராசர பட்டர் வேதவியாத பட்டர் என்று இரண்டு திருக்குமாறுகளை கொடுத்தார் இப்படி பல பெருமகள் படைத்தவர் புறத்தாழ்வான் அவருடைய வாழ்க்கை சரித்திரம் ஒரு பக்கம் அந்த சரித்திரத்திலிருந்து நாம என்னென்னலாம் அர்த்தங்களை தெரிஞ்சுக்கணும்னு ஒரு பத்து உறுதிமொழிகளாக எழுதி வைத்துள்ளோம் அதாவது பூரத்தில் இருக்கக்கூடிய மகனியர்கள் அவர்கள்லாம் சேர்ந்து ஒரு சிறு சபை அமைத்து அதன் மூலமாக அழ்வானுடைய வைபவத்தையும் அவர் எப்படி நம்மளை வாழணும்னு ஆச்சைப்பட்டிருக்காரோ அதையும் உலகத்தாருக்கு உணர்த்த வேணுங்கிறதுக்காக சில சில திட்டங்களை வகுத்துள்ளார்கள் அதுல முக்கியமான திட்டம் புறத்தாழ்வான் காட்டிய வழி அப்படின்னு ஒரு பத்து கட்டளைகள் அந்த கட்டளையின்படி நாம் வாழ்வதற்கு முயற்சி எடுக்க வேண்டும் இந்த கட்டளைகள் எங்கிருந்து வந்ததுன்னு பார்ப்போம் முதல்ல கட்டள கட்டளையா வாசிக்கிறேன் அது ஆழ்வானுடைய சரித்திரத்தில் எந்த கதையிலிருந்து கிடைத்தையும் பார்ப்போம் கட்டளை மனித நேயம் கருணை நேர்மை ஆகியவற்றை கடைப்பிடிப்போம் எந்த மனுஷன பார்த்தாலும் அவன் இன்னான் இணையான்கிற வாசிப்பாராமல் ஓடி சென்று உதவ வேண்டும் இது ஸ்ரீவைஷ்ணவத்தினுடைய முக்கியமான கொள்கை அதை அப்படியே கடைபிடித்து வாழ்ந்தவர் குரத்தாழ்வான் எல்லாரும் பெருமானுடைய சொத்துங்குறதுல ஒரு துடி அசைக்க மாட்டாத படைத்தவர் அவருடைய வாழ்க்கையை பார்த்தோம்னால் ரொம்ப அவருக்கு ஒரு நண்பன் இருந்திருக்கிறான் அந்த நண்பனுக்கு இப்போ ஒரு குழந்தை பிறத்து வெகு நாட்கள் கழித்து புத்திரபாகியம் அப்ப நேரம் அவருடைய வீட்டுக்கு போய் குழந்தை பிறந்துதான் சோகனம் சொல்லி கேட்கணும் ஆனா அழ்வான் பெரிய பெருமாள் திருமுன்பே போய் நின்று கொண்டு ஏதோ பிரார்த்தனை அடைந்தார் அழ்வானுடைய தர்மபத்தினி ஆண்டாள் அழ்வான பார்த்து கேட்கிறாள் நீர் என்ன குழந்தை யார் பெற்றாரோ அவரிடத்துல போய் கேட்காமல் பிரிய பெருமாரிடத்துல போய் நின்று ஏதோ பேசிருக்கிறேன் என்னதுன்னு கேட்டாள் அதுக்கு அழ்வான்பதின்னு சொல்றார் ஒருத்தன் சிறைச்சாலைக்குள்ள அகப்பட்டுட்டானால் சிறையில் விடுதலை ஏற்படும் அதுக்கு ராஜாவனிடத்துல போய் கெஞ்சனமான அல்லது இந்த சிறைக்குள்ள யார் அகப்பட்டிருக்கிறானோ அந்த கைதியின் நடத்துல போய் கேட்கவா கைதி இடத்துல கேட்டு போயிரு நான் ஏற்கனவே மாட்டிட்டு இருக்கேன் சிறைய வெளியில கொண்டு வர முடியுமோ அந்த ராஜாவிடத்துல தானே கேட்கணும் இப்ப என்னுடைய நண்பனுக்கு குழந்தை பிறந்தா சம்சாரங்கிற சிறைக்குள்ளே அது அகப்பட்டு விட்டது இதிலிருந்து இந்த குழந்தையை வெளியில வர்றதுக்கு பெரிய பெருமாள் ஒத்தனால தான் கொண்டு முடியும் அதனால அவனிடத்துல போய் கேட்க வேணும் தவிர பிரயோஜனம் இல்லையே நம்மாழ்வார் பாடினார் ஆடி ஆடி அகங்கரை பாடி கண்ணீர் மல்கி நாடி நாடி நரசிங்க வாடி வாடும் இவ்வாழ்முதலே ரொம்ப ஆச்சரியமான ஆசைப்பட்டார் அவர்களும் பெருமான் திரு போய் நின்று கொண்டு என்ன இப்படி பண்ணுட்டியே பாகவதர்களோட சம்ஸ்லேஷத்தை கொடுக்க வேண்டாமான்னு கேட்டார் கருத்து பாகவதர்கள் ஆழ்வாரோட சேரலன்னா அவர்களைக் காட்டுறத போய் கேட்கிறார்னு வினா எழுப்பி கொண்டார் அவரே சமாதானம் சொன்னார் யாரான ஒருத்தன் திருடன் இடத்துல போய் ராஜா இடத்துல காவலாளி பாகவதர்கள் ஏன் என்னோட சேரலேனும் பகவானிடத்துலதான் கேட்க வேண்டும் இது அழ்வார் காட்டிய வழி அதே போல கூறத்தாழ்வானும் எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் அவன் பிறவி நல்ல பிறவி ஆக வேண்டும் அவன் சிறந்த சீவயத்தவன் ஆகணும்ங்கிறதுக்காக பெரியவாறு பிரார்த்தித்துக் கொள்வாராம் இவர்களிடத்துல போய் நிற்காமல் அவரிடத்துல போய் நின்றம் படைத்த எல்லாருக்கும் பகவத வேண்டும் யாரு கட்டு போடக்கூடாது அவ்வளவு தூரம் நேர்மையோட வாழ்ந்தார் புறத்தாழ்வான் வீரசுந்தர பிரம்மராயன் ஒருத்தன் இருந்தான் அவன் முதலில் புறத்தாழ்வானுடைய திருவடிகளை ஆசிரியித்து வேண்டியவராக இருந்து பின்பு பராசரபட்டருக்கும் வேண்டியவராக இருந்து ஆனா சில பிணக்கு ஏற்பட்டு போய் அதனால பட்டரடத்துல அபச்சாரப்பட்டுட்டான் அவன் கொடுத்த தொல்லைனால பட்டரால ஸ்ரீரங்கத்திலே இருக்க முடியாமல் திருக்கோட்டியூர்ல போய் கொஞ்ச நாள் எழுந்துருக்கிறான் அப்போது ஆண்டாளுக்கு ஒரு செய்தி வந்தது அதாவது வீரசுந்தர பிரம்மராயன் இறந்து போனான் அவனுக்கு மரணம் ஏற்பட்டு அப்படிங்கிற செய்தி கிட்டது உடனே ஆண்டாள் அதை பத்தி ரொம்ப வருத்தத்தோட செல்லாளான் எனக்கு இப்ப வருத்தம் வீரசுந்தர பிரம்மராயன் போய்ட்டான் வாஸ்தவன் அவன் தொல்லை இல்லாதனால இவர்கள்லாம் திரும்ப சீரங்கத்துக்கு போயலாம் அது வரைக்கும் வருத்தம் புறத்தாழ்வானுடைய திருவடி சம்பந்தம் பெற்றவன் பிரம்மராயன் எப்ப ஆழ்வான் திருவடி சம்பந்தம் இருக்குமோ கண்டிப்பா ஆனா பட்ட நடத்துல அவன் பெரிய பெருமான அத திருவுள்ளத்துல வச்சுன்னு அவனுக்கு கொடுக்க போறது என் வருத்தம் புறத்தாழ்வான் திருவடி சம்பந்தம் பெற்ற ஒருத்தர் மோட்சே முன்னுதாரணமாகி போகுமே ஆழ்வான் சம்பந்தம் இருந்தால் அவர் கருணையாலே எல்லாருக்கும் மோட்சம் திட்டியாக வேணும் எங்கள் அளவுக்கு ஆண்டாள் தான் நினைத்திருந்தாள் மனித நேயமாக எல்லாரையும் நேசிக்கிற புத்தி தான் பெரியவன் நீ உ தாழ்ந்தவன் எண்ணம் கருணையோடே கூட நேர்மையோட எந்த ஒரு நிமிஷத்திலையும் வாக்கு தவறாமல் பேசக்கூடியவர் தான் கண்ணையே இழந்தார் ராமானுஜர காப்பாற்றத்திற்காக தான் ஆறுன்னு பொய் சொல்லுகிறார் புறத்தாழ்வான் இப்ப நம்ம நேர்மையா வாழணும்னு பார்த்தோம் அப்ப ஆழ்வானு நேர்மையா தன்னை சொல்லிக்கணும் கிருமிகண்டன் சோழன் வாழ்ந்திருந்த காலம் அவனால ராமானுஜருக்கு ஆபத்துன்னு ஆழ்வான் தெரிஞ்சு விட்டார் அவன் சைவன் சைவ மதத்தையே பிரகடனப்படுத்தணும் பிரச்சாரப்படுத்தணும் வைஷ்ணவர்களை எல்லாம் வேஷித்து சிவனே பரதேவதேன்னு அவர்களிடத்துல எழுதி கையெழுத்து வாங்கின்றான் அப்ப நானூறு ஆண்கிற அவர் அவரிடத்துல போய் எதுக்கு எல்லாரிடத்திலையும் வாங்கி கஷ்டப்பட்டு இருக்கியே ராமானுஜர் தான் வைஷ்ணவர்களுக்கு தலைவர் அவரிடத்துல ஒரு கேள்வி வாங்கி விட்டீர்னா எல்லா வயிற்றுவர்களும் ஒத்துநுடுவர்கள் என்று சொன்னதுனால வீரர்களை அனுப்பிவிட்டார் வீரர்கள்லாம் ராமானுஜரை தேடின்னு வந்துருக்கார் இந்த செய்தி கூறத்தாழ்வானுடைய திருச்சவிகளை கெட்டிட்டு காவிரி கரையில தீர்த்தமாழ் இருக்கார் ராமானுஜர் அவர் எழுந்திருந்து வந்தவுடனே காஷாயத்தை கொடுத்து அவரை உளுத்தி கொள்ள அதுக்குள்ள அழ்வான் பார்த்தார் நம்ம ராமானுஜர் ரட்சிக்கணும்னா அவரை மறைத்து இந்த நகத்துட்டு நாமே ராமானுஜர் வேஷம் போட்டு போயிட வேண்டியான் என்ன தன் திருவுள்ளத்திலே கொண்டு காஷாயத்தை தான் ஹரித்துக் கொண்டு தங்கிட்டிருந்த வெள்ளவேட்டியை ராமானுஜருக்கு கொடுத்துட்டார் கிரகஸ்தர் ராமானுஜர் இருந்தாலும் ராமானுஜருக்கு வெள்ளவேட்டியை தான் காஷாயத்தை கட்டி கொண்டு திருகண்டத்தை கையிலே ஏந்திக்கொண்டு நேர கிருமிகண்ட சோழனுடைய அரண்மனை போயிட்டார் அதே சமயத்தில் ராமானுஜன் மேற்கு திசையை நோக்கி போய் மேலக்கோட்டை அளவுக்கு போய் சேர்ந்து பன்னிரண்டு ஆண்டுகள் அங்கு வாழ்ந்து வந்தார் அழ்வான் நேரை இவனுடைய அரண்மனை போறார் அவன் கைது போட்டு மேம்பட்ட தெய்வம் இல்லை அதை ஒத்துக்காம கூறத்தழ்வான் எழுதி கைது போட்டார் துரோணமஸ்தி தரப்பரம் துரோணமஸ்தி தகப்பரம் சிவங்கிறத காட்டிலும் துரோணம் இருக்கிறது சிவன் தான் அவன் தேவத்தையை சொன்னான் ஆனா அழ்வான் சிவங்கிறது ஒரு அளவு நம்ம கழப்படி அரைப்படி முக்கால் மரக்காணின்னு சொல்றோம் ஒரு அளவாக வைத்துக் அந்த அளவை விட பெரிய அளவு இருக்கிறதே திரோணமஸ்தி ததப்பரம் என்று வேணும்னு எழுத ராஜாவுக்கு கோபம் வந்தது இதோ உன்னுடைய கண்களை அனுப்பி வைத்தான் வீரர்கள் கையில கற்கோடு அழுவான இருக்கிற வர நீதான் அபாகவதன் நம்மை தொடர் என் கண்ண புடிக்கிறதுக்கு எனக்கே தெரியும் தன் கண்களை தானே பிடுங்கி கீழே போகட்டார் அதே சமயத்தில் பெரிய கண் போயிட்டு ரெண்டு பேரும் தரிசனத்துக்காக தரிசனத்தையே கொடுத்தவர்கள் ஆக நேர கிருமிகண்ட சோழன் அரண்மனைக்கு போன நேர்மையாகட்டும் அங்க தன்னுடைய வாதத்தை எடுத்து வைத்த நேர்மையாகட்டும் நீ தொட்டு கண் போகக்கூடாது நானே போக்கிக் கொள்ளுகிறேன் நேர்மையாகட்டும் இது இத்தனை ஆழ்வானிடத்திலே தெளிவுவாக நாம் தெரிந்து கொள்ளலாம் ஆக மனிதநேயமோ கருணையோ நேர்மையோ இந்த மூணுமே வடிவெழுத்து வாழ்ந்தார் ஆழ்வான் திருமான பொறுத்தவரை பரத்வ சௌலக்கர் சௌந்தர்யங்கள் ஆகல மூன்றும் சேர்ந்ததே பகவது சொல்லுவார்கள் பிராட்டி எப்படிப்பட்டவள்னு ஹனுமான் தெரிவித்தார் இற்பிறப்பு என்பதொன்னும் இரும்புரை என்பதொன்னும் கற்பெனும் பெயரதொன்னும் கடினடம் உயர்ந்த பொறுமை கற்பு இந்த சேர்ந்தவள் தான் சீதை ஹனுமான் சொல்லுகிறார் அப்ப பெருமாள் எந்த மூணாலே பண்ணப்பட்டிருப்பார் பரத்தம் சவுலத்தம் சௌந்தர்யம் பிராட்டி எந்த மூணாலே பண்ணப்பட்டிருக்கிறாள் இப்பிறப்பு உயர்ந்த புடிப்பிறப்பு கற்பு பொறுமை ஆழ்வான் எதால பண்ணப்பட்டிருக்கிறார் மனிதநேயம் கருணை நேர்மை என்ன ஒத்தொத்தலும் இன்னன்னாலே ஆக்கப்பட்டிருக்கிறார்கள் சொல்லலாம் நம்ம சம்பிரதாயமே தத்தத்திரைய சம்பிரதாயம் அதனாலதான் பெருமாள்னாலும் மூணு பிராட்டினாலும் மூணு அழ்வானாலும் மூணு எதுவாக இருந்தாலும் மூன்றை ஒத்துக்கொள்ளுகிற சம்பிரதாயம் ஆக முதல் கட்டளை மனிதநேயம் கருணை நேர்மை ஆகியவற்றை கடைபிடிப்போம் அழ்வான் சரித்திரத்திலேருந்து தெரிஞ்சுக்கலாம் அடுத்து இரண்டாவது வழிகாட்டுதல் ஜெகதாச்சார்த்ததான இராமானுஷர் திருவடிகளே உய்ய ஒரே வழி என்றிருப்போம் ஜெகதாச்சார்த்ததான ராமானுஷர் அவருடைய திருவடிகள் தான் நாம் உயிர்வதற்கு ஒரே உபாயம் பெருமான் திருவடிகள் உபாயம்னு நினைக்கவா அல்லது ராமானுஷருடைய திருவடிகள் உய்ய ஒரே வழின்னு நினைக்கவா இதனுடைய பதிலை ராமானுஷன் உட்பந்தாத அமுதனாரே தெரிவிக்கிறார் சிந்தையினோடு கரணங்கள் யாவும் சிதைந்து முன்னாள் அந்த முத்தாழ்ந்தது கண்டு அவையந்தன கண்ணருளால் தந்தவரந்தனன் தஞ்சரன் தந்திலன் தானது தந்து நம்முடைய தெரிவித்தார் அஜித்துக்கும் ஜீவாத்மாவுக்கும் வித்தியாசம் இல்லாத அளவுக்கு பிரடய காலத்திலே கிடந்தோம் இவர்களை கடை தேற்ற வேணும்னு பெருமான் ஆசை கொண்டான் அப்போதான் நமக்கு சரீரம் கொடுத்து சாஸ்திரம் கொடுத்து ஞானம் கொடுத்து இத்தனையே நமக்கு பெருமாள் செய்தார் தன்னுடைய திருவடித்தாமர்களை மட்டும் கொடுக்கல நமக்கு என்னென்ன கொடுக்கணுமோ எல்லாத்தையும் கொடுத்தான் சிந்தையினோடு கரணங்கள் யாகம் சிதைந்து அந்தமுத்தாழ்ந்தது கண்டு அவைய அன்று அருளால் தந்தவரங்கன் ஹரீரத்தையும் ஞானத்தையும் கொடுத்தாரே தவிர தன் சரண் தந்தில தன்னுடைய திருவடித்தாமர்களை எனக்கு காட்டி கொடுக்கவில்லை ஆனா ராமானுஷர் செய்தது பெருமானுடைய திருவடித்தாமர்களையும் சேர்த்து கொடுத்தார் வல்லயும் கஞ்சரன் தந்திலன் தானது தங்கு தான் தான் ராமானுஷர் நம்பெருமாவுடைய திருவடி தாமர்களை ராமானுஜரே நமக்கு காட்டி கொடுத்தார் அதனாலதான் உத்தாரக ஆச்சாரியர் சொல்லுகிறோம் ராமானுஜர் அவர் திருவடி சம்பந்தத்தாலே தான் மோட்சம் பெறுகிறோம் ஆக உய ஒரே வழி உடையவருடைய திருவடி தான் என்று குரத்தாழ்வான் இருந்தார் பூமையும் செவடு அவனுக்கு பேசறதுக்கு முடியாது காது கேட்டார் அப்படி இருக்கிறவன் ராமானுஜருடைய வைபவத்தை கேட்டு அவர் திருவடிகளை பற்றினா மோக்ஷம் உண்டாம் என் எதிர்பார்த்து கொண்டு ராமகரஜருடைய மட்டத்துக்கு வந்துவிட்டான் வந்து விழுந்து சேவித்தான் உடையவர் யோசிச்சு பாக்கிறார் இவனுக்கு துயத்தை உபதேசித்தால் ஸ்கர்ட் பதத்து செவியில்லை அவன் துவயத்தை சொல்லலாம் என்ன சொல்லுவதற்கு வாய்ப்பு பேசாது ஆனா மோக்ஷம் போனோம்னு மனசு துடிக்கிறது இவனை எப்படி மோக்ஷத்துக்கு அனுப்பலாம்னு யோசிச்சார் தன்னுடைய அந்தரங்க உள்ளுக்குள்ள அழைச்சின்னு போனார் உள்ள என்ன நடக்கிறதுன்னு ஆருக்கும் தெரியுது கதவு சாஸ்தி தாப்பா போட்டிருக்கு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு சாவித்வாரத்தின் வழியை புறத்தாழ்வான் உள்ள அப்ப ராமானுஜர் திருவடி நிலைகளை எடுத்து ஊமசிவடுனுடைய தலையரை வச்சிருந்தார் அவன் பேசவும் வேண்டாம் கேட்டுக்க வேண்டாம் அவனுடைய திருவடி சம்பந்தத்தாலே அவனுக்கு மோட்சம் நிச்சயிக்கப்பட்டது இதை சுவாமித்வார வழியா பார்த்த புறத்தாழ்வான் ராமானுஷா எவ்வருமானாரேன்னு சொல்லி கொண்டு மூர்ச்சித்து கிழவிழுந்தார் பக்கத்திலிருந்துவா ஏன் மயக்க கேட்டால் இந்த ஊமசிவடுக்கு இருக்கிற பாகியம் எனக்கு இல்லாமல் போயிடுச்சே ராமானுஷ்வர் திருவடி சம்பந்தம் இருந்திருந்தா இப்போதே மோட்சம் கிட்டி இருக்குமே என்ன ஆசைப்பட்டார்னு சொல்லுவார்கள் அதனால அவருடைய திருவடி சம்பந்தத்தால மோக்ரத்திலே நிச்சய புத்தியோட கூட இருந்தார் இது எல்லாருமே சொல்வார்கள் ஆழ்வான் பட்டர் பட்டர் எம்பாரிடத்தே அதே பட்டர் நஞ்சியரிடத்தே எம்பார் பட்டரிடத்தே எப்போது நாம் ஒன்னு தெரிஞ்சுக்கணும் நாம் பட்டர் நாம் இன்னாருடைய திருவடி தாமர்களை பற்றியிருக்கிறோம் சூரத்தாழ்வானுடைய குமாரர் இதனாலதான் மோட்சம் கிடைப்போறது ராமானுஜருடைய திருவடி நலன்ல இருக்கிறவரைக்கும் மோட்சம் கிடைக்கும் என் ஆழ்வானும் மற்ற பேருக்கு மற்ற பேரு அபாபா சிஷ்யாளுக்கு விடாமல் சொல்வார்களாம் அதனால உய்வதற்கு உபாயம் என்னால் பெருமானாலே உடையவர்னு பட்டம் கொடுக்கப்பட்டு விட்டுலோக மணிமண்டப மார்கதாகின் அவர் காட்டினிடத்திலே மோட்சம்னு விதிச்சிருக்காள் நம்பெருமாளே அவர் சொன்னவருக்குத்தான் மோட்சம் தரா தேவப்பெருமாள் இவர் சொன்னதற்குத்தான் மோட்சம் தரார் இவர் சீட்டுக் கொடுத்தால் கும்பையூர் கொண்டிங்கிறவளுக்கு நேரே மோட்சம் கொடுத்தாங்கன்னு சொல்லுகிறார்கள் அதுலதான் இவருக்கு அசைக்க மாட்டாத உறுதி ஒரு தடவை குரத்தாழ்வான் சாவரி கரையில மற்ற பேரோட உட்காந்துருந்தார் மற்ற பேர்லாம் விசாரம் பண்ணலாம் இப்ப ஜெகதாச்சாரியர் யாராக இருக்கும் அப்படின்னு கேள்வி பிறந்தது ஆழ்வானுக்கு கேள்வியே பொறுக்கல ராமானுஜர் வாழ்ந்திருக்கிற காலத்துல போய் ஜெகத்துக்கு ஆச்சார்தன் யாரா இருக்கும்னு ஒரு கேள்வி பிறந்திருக்கலாமோ உடனே சத்திய பிரதிக பண்ணி இந்த கேள்விக்கு பதில் சொல்லணும் நேர தீர்த்தத்துக்குள்ளே இறங்கி அழுத்தளவு தண்ணீரிலே நின்று கொண்டு கைகளை மேல உயர்த்தி கொண்டு சத்தியம் சத்தியம் புனச்சத்தியம் எதிராஜோ ஜெகத்குரு சத்தியமிட்டு சொல்லுகிறேன் பிரதிகையிட்டு சொல்லுகிறேன் தான் ஜெகத்குரு சையேவ உத்தர்த்தா சர்வலோகானாம் நாஸ்தி சம்சயா அவரேதான் உலகம் எல்லாவற்றுக்கும் கைதூக்கி விடக்கூடியவர் இந்த கூற்றில் சந்தேகத்துக்கே இடமில்லை என்று பிரதிகை பண்ணினார்னு சொல்லுவார்கள் ஆக ஜெகதாச்சாரியர் ராமானுஜரே ராமானுஜருடைய திருவடிகள் தான் உய்வதற்கே வழி அதை தெரிவிக்கிறார் மாதிரி சகா நம்ம போல ஜந்துக்களை காப்பதற்கு ஆள் வருவர்கள் இராமானுஜர் தான் இறங்கி வர வேண்டும் நாராயணனா இறங்கி வருவன் நாராயண நாமத்துக்கு நாலெழுத்து ராமானுஜ நாமத்துக்கு நாலெழுத்து நத்தே திராமானுஜேஷா சசுரா சதுரக்ஷரி ஆனா சாதுர்யமுடைய நாலெழுத்து சமத்தான நாள் எழுத்து ராமானுஜர் அசடான நாள் எழுத்து நாராயணன் ராமானுஜ நாள் எழுத்து சமத்தெழுத்தா ராமானுஜன் அசட் எழுத்தா நாராயணர் ஏனெனில் என்ன போன்றவர்களை கை விடுவதற்கு நாராயணனால முடியாது அது ராமானுஜருக்கு முடியும் மேலும் சம்சாரிகளை சம்சாரத்தில் அழுத்துவதற்கும் பகவான் காரணம் மோட்சம் அழிப்பதற்கும் பகவான் காரணம் ஆனா ராமானுஜரோ மோட்சத்துக்கு மட்டுமே காரணமா இருக்காரே ஒழிய சம்சாரத்த ஒத்தரை அழுத்தறதே கிடையாது இல்ல இதன் பல இடத்திலே அமுதனார தெரிவித்தார் காரை கருணை ராமானுஷர் கடலிடத்தில் என் அருளின் தந்தை அல்லதுக்கு நேரே புறவிடன் நீ என்ன உயிர்வென் உன் சீரே உயிர் நான் இருக்கிற தாழ்ந்தது நீ இருக்கிற நிலையோ ரொம்ப உயர்ந்தது ஆனாலும் வித்தியாசம் பார்க்காமல் திக்குத்த கீர்த்தி ராமானுஷனை எவ்விருவினையாம் மெக்குத்தன் நீக்கி விளங்கிய மேகத்தை எக்குத்த வாழ மேர் எக்குத்த வாழ எதிர்வியர்வாக நின்றோர் அக்குத்தம் அப்பிரப்ப நம்மை ஆட்கொள்மே எத்தனை தாழ்ந்தவராக இருந்தாலும் கைபூக்கி விடுகிறார் ராமானுஷாங்க எழுத்து சப்தமே சாட்சி நெஞ்சே சொல்லுவோம் சிவரங்க தகுதனார் ஆகையாலே ஜெகதாச்சாரியர் திருவடிகளே உய்வதன் ஒரே உபாயம் திருக்குரா சுந்தரி யார்னு ஒருத்தி நீங்களா அந்த நபருமாலை விழுந்து விழுந்து சேவிக்கிறீர்களே வேதன் கற்றது பயனா வேதன் சொல்லி திரு சேவிக்கிறீளான் அவ சொன்னா வேதத்தை கற்று இருக்கிற பிறவியே நான் எடுக்கல அதனால அது சொல்லி நான் கேட்டுக்கலே எங்களை ராமானுஷர் பார்த்து இந்த பெருமாள் திருவடியில விழுந்து சொன்னார் விழுந்திருக்கோம் நாளைக்கு அவரே மாத்தி ஈஷான மூலையில இருக்கிற சிவனுடைய காலில் விழுந்து சொன்னாலும் விழுவோம் எங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான்னு சொன்னாளாம் ஆக வாழ்ந்த காலத்தே ராமானுசர திருவடிகள் ஒன்றேதான் உயிர்வதற்கு உபாயம் என்பதிலே நிச்சய புரிஞ்சோட இருந்திருக்கிறார்கள் இது இரண்டாவது வழிகாட்டுதல் அடுத்து மூன்றாவது வழிகாட்டுதல் யாரையும் மனத்தாலோ சொல்லாலோ உடலாலோ புண்படுத்தாமல் இருப்போம் யாரையும் யார கூட மனத்தாலேயாகட்டும் சொல்லாலேயாகட்டும் உடலாலேயாகட்டும் புண்படுத்தாமல் இருக்க வேண்டும்னா தாய்க்கமாக மானசிக்கமாக பாச்சிக்கமாக இந்த மூணாலேவா சரி பொனையமாட்டேன் சீதிலா மொழிகள் கொண்டு உன் திருக்குணம் செப்பமாட்டேன் தப்பிலாத வார்த்தைகளாலே உயர்ந்த சப்தங்களாலே பகவான புகழ வேண்டும் அடியார்களை புகழ வேண்டும் விட்டுட்டு தனியிருப்ப காய் தவறு துணுன்னு எத்தனை பேரை குற்றம் பேசுகிறோம் மனசாலே தவறா நினைக்கிறதோ வாக்கால தப்பா பேசுறதோ கைகளால் அபசாரப்படுவதோ கூடவே கூடாது ஒருத்தருக்கு வாக்கு மனசு காயம் மூணு நேர்மையா இருக்கு மூணு ஹிம்சை பிங்குக்காம இருக்கு நாள் அகிம்சையில இருக்க வந்தது அகிம்சைனா இந்த மூணு நாள் யாருக்கும் துன்பம் ஏற்படக்கூடாது இத பல இடத்துல பலகாலம் காட்டி உள்ளார் அழ்வான் ஒருத்தரை இத்தனை தூரம் நேர்மையாக்கிறே இவ்வளவு தூரம் கருணையை கடைபிடிக்கிறீரே இதற்கெல்லாம் ஆறு காரணம் ராமானுஜர் தான் காரணம் அவர் கொடுத்த ஆத்ம தான் இப்படி நாம் இருப்போம்னு அழ்வானு சொ மேல கதையை என்னான்னு பார்ப்போம் திருமிகண்ட சோழனால உபதிரவம் அந்த காலத்தில் ராமானுஜருக்கு வேண்டியவர்கள் எல்லாம் ஸ்ரீரங்கத்திலேயே இருக்க முடியாத அளவுக்கு தள்ளப்பட்டார்கள் ராமானுஜர் மேற்கோட்டையை நோக்கி போயிட்டார் அப்ப கூறத்தாழ்வான் திருமணம் செவிக்கட்டும் அப்படின்னு ஸ்ரீரங்க ஆஸ்தானத்துக்குள்ள போக பாக்குறார் ராமானுஜ சம்பந்திகளாக இருந்தா கோவிலுக்குள்ள விடக்கூடாதுன்னு வாயிற்கா போன நியமிச்சிருக்கா ராஜா ரெண்டு பேர்வாரபால கால் நின்று இருக்கா உள்ள போக பார்த்தார் ஒருத்தன் தடுத்தான் இவர் ராமானுஜ சம்பந்தம் படைத்தவர் அதனால ஆனா மத்துருத்தன் சொன்னார் இவர் ராமானுஜ சம்பந்தம் படைத்தவராக இருந்தாலும் இவருக்குன்னு ஆத்ம குணம் உண்டு நல்ல குணசாலி சாந்த சமதமாதி கல்யாண குணங்கள் படைத்தவர் அதனால போனா பொருந்தி இவர உள்ளவு போடலாம் என்று சொன்னார் அல்வானுடனே மறுத்து பேசிட்டா நீ இப்ப உள்ள விட்டாலும் நான் போறதா இல்லை என்ன ராமானுஜ சம்பந்தத்துக்காக உள்ள விடுறதானா விடு எனக்கு சுதந்திரமா ஆத்மகுணம் இருக்குங்கிறதுக்காக நான் உள்ள விட்டா அப்ப ராமானுஜ சம்பந்தத்தை கொடுத்து நான் ஆத்ம குணத்தை சம்பாதித்ததாக இருக்கும் ஆச்சாரிய சம்பந்தத்தால் ஆத்ம குணம் வளரணுமே தவிர ஆச்சாரிய சம்பந்தத்தை விட்டு கொடுத்து எனக்கு ஆத்ம குணம் வளர தேவையில்லை என் உடையவர் திருவடிகளிலேயே அத்தன் ஆசையோடு இருந்தார் அப்ப பக்கத்தில் இருக்கிறவா எல்லாம் பார்த்து அல்வானிடத்தில் கேட்கிறார்கள் இத்தனை தூரம் ராமானுஜன் சொல்லுகிறீரே அவருக்கு ஆச்சார்தன் ஆழவந்தார் ராமானுஜருக்கும் ஆழவந்தாருக்கும் என்ன வேறுபாடுவான் சொன்னார் இன்னைக்கு சொல்றேன் சரி நாளைக்கு சொல்லும் மறுநாள் பொழுது வெடிந்தா விழுந்து சேவித்து ராமானுஜருக்கும் ஆடவந்தாருக்கும் என்ன வேறுபாடு அல்வான் சத்துன்னு திருப்பி சொன்னார் சத்தியஜேயம் என்பதற்கும் என்பதற்கும் உள்ள வேறுபாடு அப்படின்னு அவர் பதில் சொன்னார் இப்ப அவர் கேட்டது அவருக்கு சொன்னது அவளுக்கு புரிஞ்சு போச்சு இவர் என்ன பதில் சொன்னார் நாம தெரிஞ்சுக்கணும் ராமனுடைய வார்த்தை மற்றொன்னு சீத்தையனுடைய வார்த்தை ராமன் விபீஷண சரணாகதியின் போது நான் அவனை கைவிட மாட்டேன் ஒரு ஸ்லோகம் சொல்றார் மித்திர பாவேன சம்பிராப்தம் நத்தஜேயன் தட்டஞ்சன தோஷோ எத்தபி தத்திய சாது ததாமே தது அகர்ஹிதம் எனக்கு நண்பன்னு கொண்டு வந்தாலும் சரி சரணாகதன் வேஷம் போட்டு வந்தா கூட நான் கைவிட மாட்டேன் அவன் என்னாலே கைவிட தருந்தவன் அல்லான் இது ராமனுடைய வார்த்தை அப்ப சரணாகத்தன் ஒருத்தன் வந்துட்டா அவனை நான் கைவிட மாட்டேன்னு ராமன் தெரிவிக்கிறான் ஆனா அதான் சீத்தையனுடைய வார்த்தை எது அசோகவனத்தில் சீதை இருக்கிறாள் ராமராவண யுத்தம் முடிஞ்சு போச்சு ராவணன் மாண்டு போனான் விபீஷணன் பட்டாபிஷேக்தங்கிற செய்தி எடுத்துந்து ஹனுமான் சீதை நடத்திறப்பை விழுந்து சேவித்தார் சீத்தைக்கு ஆனந்தம் ஹனுமானும் எனக்கு ஒரு அனுமதி பண்ணணும்னு கேட்டா இந்த எழுநூறு பத்து மாசமா கட்டப்படுத்திக்கிறாள் மொத்த பேரியும் பெரிய ஊரு எடுத்து என் கைக்குள்ள வச்சு அப்படியே ரத்தமா சித்திரவதம் பண்ணி பிழிச்சு கொண்டுடணும் இதுக்கு நீர் அனுமதி கொடுத்தா போலும்னு கேட்டான் அப்ப சீதை சொன்னால் பாபாம்பா சுபானாம் பாதாருதானாம் பலவந்தம் காரியம் கருணமாகியட ரகத்தின் அபராதி பாவம் பண்ணாதவர்கள் ஆறு இவர்கள் பாபிட்டர்களாகவே இருந்தாலும் ரட்சிக்க தகுந்தவர்கள் சீதா வாக்கியம் ராமன் சரணாகதனாக வந்தால் ரட்சிக்க தகுந்தவன் சீத்தை சொன்னது பாபிஷ்டர்களாக வந்தாலும் ரட்சிக்க தகுந்தவர்கள் அப்ப சரணாகதர்களை ரட்சிப்பன் ராமன் பாபம் பண்ணியவர்களை ரட்சிப்பன் சீத்தை இந்த ரெண்டு பேருக்கு என்ன வித்தியாசம்னா சீதையாட்டம் யார் வந்தாலும் ரட்சிப்பர் ராமானுஜர் நல்லோர்களை ரட்சிப்பர் ஆள வந்தார் ஆழ வந்தார் ராமன போலே ஆனால் ராமானுஜரோ சீதையப் போலே இப்படித்தான் நான் ராமானுஜருக்கும் ஆழ வந்தாருக்கும் வேறுபாடு வச்சிருக்கேன் என்று சுவாமி சொல்லுவரான் ஏன் அந்த மாதிரி அபிப்பிராயப்பட்டிருக்காருன்னா ஆசையுடையோர்க்கெல்லாம் ஆரியர்கள் கூறும் என்று பேசி வரம்பறுத்தார் பெண் நம்ம நாள் அவன்கள் சொல்லலாம் அனுவிருத்தி பிரசன்னாச்சாரியர்கள் நிறைய பண்ணி நிறைய அதிகாரம் இருந்தால்தான் அர்த்தங்களையே கொடுப்பார்கள் ஆனா ராமானுஜரோ அதிகாரத்தை தேடி போகாதே ஆசை இருக்கான்னு பார் ஆசையுடையோர்க்கெல்லாம் ஆரியர்கள் கூறும் என்று திருக்கோட்டியூர்ல எத்தனை அர்த்தங்களை வருஷித்து கொடுத்தார் ஆகையால் ராமானுஜர் திருமணிகள் தான் உய்வதற்குறை வழி நம் ஆத்ம குணத்தை வளர்த்து கொண்டு வண்ணால் அது ராமானுஜராலே தான் ஏற்படும் அவர் சம்பந்தமுடைய ஆறும் பணத்தாலும் வாத்தாலும் நெய்யாலும் யாரையும் புண்படுத்துவதே கூடாது என்று அழ்வான் தெரிவிப்பறான் ஆழ்வானுக்கு கண்ணு போடுத்து நமக்கு தெரியும் கிருமிகண்ட சோழனுடைய அரண்மனையில தான் யாரோ கண்ணப்பறிக்கவர தானே கண்களை பிடுங்கி போகட்டார் ஆக கண்ணிழந்து போனார் அந்த சமயத்திலே எம்பெருமானார் மேல்கோட்டையில இருந்திருக்கார் பன்னெண்டு வருஷம் கழிச்சு ராமானுஜர் திரும்பி வரார் புறத்தாழ்வானும் திருமாலு சோழமரேவன் ஸ்ரீரங்கத்தை நோக்கி திரும்பி வந்து விட்டார் ரெண்டு பேரும் புறத்தாழ்வான் விழுந்து சேவிச்சுகிறார் ஆழ்வானை கட்டி அணைத்துக் கொண்டு ஆழ்வானே உமத்தா கண் பொய்த்து ரொம்ப வருந்து ஏங்குகிறார் ராமானுஜர் அப்ப ஆழ்வான் என்ன சொல்றார்ன்னு பாருங்க நான் தப்பு பண்ணிருக்கேன் இல்லாட்டா இந்த மாதிரி அந்த கண்ணு போகார் அழ்வானே உமக்க வரார்கமா உனக்கு அப்படின்னா என்ன சொன்னே கேட்கிறார் ஆஹ் யாரான ஒரு சீவ இஷ்டவன் நெத்தில திருமண் காப்ப கோணாயிட்டு இருப்பன் நினைச்சிருக்கேன் நான் மனத்தால் அபச்சாரப்பட்டு இருக்கேன் ஆனால்தான் என் கண்டுபொழுது என்ன ஆழ்வான்னு சொல்லி பறனால் சீவ இஷ்ட அபச்சாரம் ஆழ்வான்னு தெரியாது மேல அவர் சொல்ற அபசாரம் எப்படிப்பட்டது பாருங்க நெத்தில திருமன் கோணலாயிட்டு இருப்போம் நினைச்சிருப்பாராம் அப்ப மனத்தால கூட அபச்சாரப்படுவதே கூடாதுன்னு இருந்தார் அழ்வானுடைய சிஷ்யர் பிள்ளை பிள்ளை ஆழ்வான்னு திருநாமம் சிவஜன கோணத்தில் பிள்ளை லோகாச்சாரியர் ஆழ்வான் பிள்ள பிள்ளை ஆழ்வானுக்கு அருளி செய்த வார்த்தையை ஆச்சரியமான ஒரு சூத்திரம் போட்டிருக்காரு என்னதான் பக்தியோடு இருந்தாலும் பாகவதே இருப்பார் அடியார் கடத்தில ஒழுங்கா நடந்துக்கிறது இல்லையே இதை பார்த்த அழ்வானு தோணித்து சம்பந்தின் பேர் வச்சு எவ்வளவு பிள்ள பிள்ளை ஆழ்வானுடைய திருமாவளவைக்கு நாள் பிள்ளைப்பிள்ளை ஆழ்வான் பார்த்தார் யாரையும் புண்படுத்த மாட்டோம் எனக்கு தானம் பண்ணிவிடும் எனக்கு வரம் கொடுன்னு கேட்டார் சரியின்னு பிள்ளைப்பிள்ளை ஆழ்வானும் கொடுத்துட்டார் முன் நாள் நாள் கட்டப்பட்டு நிறுத்தி பார்த்தார் ஆனா நம்ம இயற்கை சுவாவம் என்னமோ அது மட்டும் நம்ம விட்டு போகாது யாரையான வெஷாத்தான் காத்தால சாப்பாடு வந்துடும் பத்திர பதினொரு மணிக்கு சாப்பிடணுமே வந்தார் நாம தப்பு பண்ணிட்டோம் அவருக்கு தெரிஞ்சு போச்சு ஆழ்வான் வரார் வெட்கப்பட்டு தலையில முக்காடு கொண்டு மூலையில வாசல்லும் கூப்பிட்டார் அவர் வரல இல்ல வாரு நிர்பந்தமா கூப்பிட்டார் ஏன் பயப்படுறீன்னு கேட்டான் இத தப்பு பண்ணுட்டேன் நம்ம பார்க்கறதுக்கு எனக்கு இப்ப தைரியம் வரல அதனாலதான் மறைஞ்சிருக்கேன் கவலை வண்டான் தவறு நடந்தது நடந்ததா இருக்கட்டும் இப்படி யோசிச்சு பாருமே யாரையான வாயால வச்சால் அவனுக்கு கேட்டுடும் திரும்பி வச்சிருவன் நீர் யாரையான கையால் அடித்தால் ராஜா சும்மா விட மாட்டான் கைது கொண்டு போடுவார் வெஞ்சி போனா நீ தப்பா நினைக்க முடியும் ஏன்னா மத்த ரெண்டு இடத்துல அபச்சாரப்பட்டாலும் புறத்தையார்ட்ட மாட்டிப்போம் மனசால அபச்சாரப்பட்டா யாருக்கும் தெரிய வரப்போறது இல்லையே இப்ப சொல்லும் நீர் மனப்பாளப்பட்ட அபசாரத்தை எல்லாம் ராமானுஜர் திருவடிகளிலே சமர்ப்பித்து இனிமே படமாட்டோம்னு சொல்லும் என்ன புறத்தாழ்வான் மறுபடியும் பிரசிங் வாங்கி கொண்டு ஆழ்வானை திருத்தினார்னு சரித்தர் அதனாலதான் புள்ளப்பண்டை ஆழ்வானுக்கு ஆழ்வான் அருளி செய்த வார்த்தையை மரிப்பது என்ன பாகவதாபசாரத்தை எவ்வழிகளிலேயும் படக்கூடாது இப்ப நம்ம பாகவதற்கிடத்துல அபச்சாரப்படுறோம் என்ன உடனே கேள்வி என்ன திரும்ப அவர் பாகவதே இல்லை அதனால நான் அபச்சாரம் தெரியணுவா இன்னா பாகவதா இல்லையான்னு முடிவு பண்ணுகிற அதிகாரத்தை பகவான் நமக்கு கொடுக்கறேன் அந்த அதிகாரம் அவரிடத்துலதான் உண்டே தவிர அப்ப நான் என்னதான் நடந்துக்கிறது எப்படி பாகவதாபாரப்படாத இருப்பேன் யாரு பாகவதே தெரியலையேன்னு கேப்பா அது தெரிய வேண்டிய தேவையில்லை ஒத்தனிடத்திலையுமே அபச்சாரப்படக்கூடாதுங்கிறது உண்மை அது யாராக இருப்பினும் ஆழ்வான் சம்பந்திகள்னு நமக்கு ஒரு பேர் வேணும்னா ஆழ்வானால் நாம அபிமானிக்கப்படணும்னா ஒத்தனிடத்திலையும் மனத்தாலும் வாக்காலும் மெய்யாலும் புண்படுத்தாமல் இருக்க வேண்டும் இது மூன்றாவது வழிகாட்டுதல் அடுத்து நாலாவது நமக்கு தீந்து நினைந்தவரிடமிருந்து விலகி வாழ்வோம் என்றால் நன்மை செய்வோம் நமக்காரான தீங்கு சென்றிருந்தால் இன்னா செய்தார ஒருத்தர் அவர்னான நன்னயம் செய்து விடல் செல்பவர்களு நமக்கு தப்பு பண்ணியிருந்தால் அவரே வைக்கப்படும்படி நல்லது செய்து விடுறது இந்த வழிகாட்டுதலில் புறத்தாழ்வான் காட்டிருக்கிறது அப்படித்தான் தனக்காரான தப்பு செஞ்சாலும் அவர்கள் வெட்கப்படுற அளவுக்கு நல்லது செஞ்சுடனும் ஆனா இந்த நாளுக்கு அது எவ்வளவு தூரம் நடைமுறை சாத்தியம்னு தெரியல ஆனால்தான் இதுல போடுற நமக்கு தீங்கு நினைந்தவரிடமிருந்து விலகி வாழ்வோம் என்றால் நன்மை செய்வோம் கடைசி பட்சம் அவளுக்கு நன்மை செய்ய முடியாட்டாலும் விலகியான் வந்து என தொண்டர் அடிப்புடி ஆழ்வார் சாதித்தார் குறிப்பென கடைமாகில் கூடுமேல் தலை ஆங்கே அறுப்பதே கருமம் கண்டாய் அரங்கமான் அடவுளானே உனக்கு விரோதமா ஆரானு பேசினால் வேத மார்க்கு விரோதமா பேசியிருந்தான் எனக்கு மட்டும் வாய்ப்பு கிடைச்சா தலையை விட்டுடுவேன் இல்ல முடியலையா அவனோட சகவாசமே வேண்டாம் விலகி வந்துடுவேன் அதன்படி குரத்தாழ்வான விருந்திருக்கிறார் மேலும் தன்னை பத்தி நேர போய் காட்டி கொடுத்து ராமானுஜரை ஊற விட்டு துரத்தி தனக்கு கண்போரவு காக்கினவன் ஆறு நாலூரா ஆனா அந்த நாலூராண் தனக்கு முத்தி நல்கினான் வாழ்கே புறத்தாழ்வானுடைய வாழி திருநாமற்கே ரொம்ப ஆச்சரியமா சாதிக்கிறார்கள் நாராயணன் சமயம் நாட்டினான் வாழியே நாலூரான் தனக்கு முத்தி நல்கினான் வாழியே ஏராறும் கையில திங்கு வந்தான்டிகள் வாழியே எழில்பூரத்தாழ்வானுடைய இணையடிகள் வாழி கையில கை மாதத்திலே அத்த நக்சத்திரத்திலே இப்பூரகத்தில் பூரத்திலே அவதரித்தார் நாராயணன் சமயம் சம்பிரதாய சாங்கத்தை சமயகள் வந்தாலும் வாதப்போர் பண்ணி நாட்டினார் அவருடைய ஒரு பெருமை ஞானம் பல பேருக்கு இருக்கும் ஞானம் இருக்கிற கருணை இருக்கும் அதனாலதான் இந்த வாய் திரு நாம் அடுத்து என்ன சொல்றது நாலு முக்தி நல்கினான் அதாவது புறத் அழ்வான் கண்ணை இழந்து விட்டார் இந்த கண்ணை எப்படியாவது திரும்ப பெற்றாக வேணும்னு ராமானுஜருக்கு ஆசை அதனால அழ்வான பார்த்து நீர் போய் தேவ பெருமானிடத்துல ஸ்தோத்திரம் பண்ணி கண்ணை தேடும் அழ்வான் அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன் இதெல்லாம் யார் இருவரை கேட்டதில்லை சாமான்யமான லௌகிக விஷயத்தை யோஜனாந்தரம் வரதேவத்தை நடத்த முடியாது நான் ஆழ்வார் ராமருஜன் எத்தனையும் சரி பார்த்தால் அவர் கேட்கலே ஆச்சாரிய நியமனம் அப்படின்னு கடைசியா சொன்னார் மறுக்க மாட்டாமல் புறத்தாழ்வான் புறப்பட்டு காஞ்சிபுரம் தேவப்பெருமாளிடத்துல போனார் அப்பதான் தேவராஜ ஸ்தவம் அதாவது வரதராஜஸ்தவம் ஆச்சரியமா பாடினார் அனுபவித்துள்ளார் இத பாடினதே ஒரு தனியான சந்தர்ப்பம் ஸ்ரீரங்கத்திலேந்து புறப்பட்டு திருமாரியோரம் வரை போறார் இருக்க முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு ஆதிக்கம் ராஜா இருக்கிறான் தொல்லை கொடுக்கிறார் பிரிவாச்சாமைய தணிச்சு ஏதான வாய் வார்த்தையா பேசிட்டு வரலாம்னு சொன்னார்கள் அப்பதான் சரின்னு பஞ்சத்தவத்தை பாடத்துக்காக ஆரம்பித்தார் ஐந்து தவங்கள் அதுல ஸ்ரீ வைகுண்டம் வைகுண்டநாதனுடைய வைபவம் பேச அதிமானுஷத்தவம் விபவாவதாரங்களுடைய சேஷ்டி தன்களை எடுத்து சொல்ல அடுத்த அர்ச்சாவதாரத்திலே வரதராஜ பெருமானுக்காக வரதராஜஸ்தவம் திருமாலின் சோழமறை அழகதுக்காக சுந்தரபாபு தவம் கடைசியா பிராட்டினுடைய வைபவம் சொல்லத்துக்காக ஸ்ரீஸ்தவம் இப்படி ஐந்து ஸ்தவங்களை பாடியிருக்கார் சுவாமி அதுல வரதராஜஸ்தவம் காஞ்சி தேவ முன்னே பாடினது ஹஸ்திகிரி மத்த சேகரஹோசு தந்ததம் மனஹ முதல் ஸ்லோகத்திலே நூறு ஸ்லோகங்கள் மேல பாடினார் தேவ பெருமாளுக்கு போகானந்தம் வரதா யார் ஸ்தோத்திரமணினால் ஆசைப்பட்டு வேண்டியதை கொடுக்கிறான் வரத தவ சரணமிதி வசோபி நோதியாது அல்வான் தெரிவித்தார் வரதராஜ பெருமானுடைய பிரசாதத்தினாலதான் நம்ம வாயில சரணம் கூட வருகிறதா வரதராஜனுடைய பிரசாதத்தாலே பங்கு பிரதாவதி ஜவேநச்சி அந்த பிரபட்சி கண் தெரியாதவன் பார்க்கிறான் பால் முடவன் எழுந்து ஓடுகிறான் வாய்ப்பேசாதவன் கேட்கிறான் பதிரஸ்ருணோதி காது கேட்காதவன் கேட்கிறான் இது இத்தனை வரதராஜ பெருமானுடைய பிரசாதத்தாலே நடைபெறும் நடக்கணும் இப்ப கூறத்தாழ்வானு கேட்கணும் தேவ பெருமாளுக்கு ஆனந்தம் உனக்கு வேண்டியதெல்லாம் கேட்டுக்கும் அப்படின்னு அவரை பார்த்து சுருட்டார் கூறத்தாழ்வான் சக்தி என்ன கேட்க வேண்டும் கண்ணை கேட்கணும் முடியும் என்ன ராமானுஜர் அதுதானே சொல்லி இவர் என்ன பண்ணா நமக்கு மோட்சம் வேணும் என்ன கேட்டார் தேவப்பெருமாள் அதுக்கு என்ன கொடுத்துட்டோம் இல்லை என்னுடைய சம்பந்தம் படைத்தவர்களுக்கெல்லாம் மோட்சம் வேணும் தேவ பெருமாள் அதுக்கு கொடுத்துட்டார் கொடுத்துட்டோம்னா இருந்தால் என்ன ஆச்சாரிய வாக்கியத்தின்படி கண்ணை கேட்கலையே இல்லையோ அவருடைய வாக்கியத்தை நியமனத்தை உள்ளங்கனம் பண்ணக்கூடாதுன்னு கடைசியா கேட்டார் நமக்கு கண்களை அழ வேண்டும் சேவ பெருமாள் கொடுத்தேன்னு சொல்ல போறார் அதுக்கு சட்டுன்னு கூறத்தாழ்வான் தேவைக்கின்றார் அந்த கண்ணாலே உண்மையும் நம்மி ராமானுச்சரியன் தவிர யாரையும் பார்க்க வேண்டாம் அதுபடிக்கு கொடுக்க வேணும் அப்ப கண்ணை கேட்டதா வாடுத்துல ஒரு ஆசையை கேட்டதா ஆகலை ஏன்னா ஒரு பிரயோஜனாத்திரத்தை வேறு ஆழ்வான் கேட்க மாட்டார் ஆனா ராமானுஜர் வார்த்தையை மீறதுக்கு முடியாது அந்த அளவுக்கு கண்ண பிரார்த்தித்து பெற்றுக் கொண்டார் அப்போது கேட்டுக்கிறார் தனக்கு இத்தனை தூரம் தீங்குழைத்து திருமிகண்ட சோழ நடத்த விஷயத்தையே சொல்லிக் கொடுத்த நாளூரான் மோட்சம் பெற்றுக் கொடுக்கணும்னு கேட்டார்னா அப்ப நமக்கு யார் தீங்கு நினைத்திருந்தாலும் அவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் அந்த ஆழ்வான அளவுக்கு இருக்கிறதுக்கு நம்மால முடியாது விலகியாவது வாழ வேண்டும் ால் நன்மை செய்ய வேண்டும் என் இதுலிருந்து தெரிவிக்கணும் ஆஹ் நமக்கு தீங்கு நினைத்தவரிடமிருந்தும் என்றால் ஓம் என் நாலூராட்சில இருந்து தெரிஞ்சுக்கணும் தேவ பெருமாள் புறத்தாழ்வானுக்கு மோட்சம் உண்டு செய்தி ராமானுஜருடைய காதுக்கு போய் எட்டித்தான் அவருடனே ரொம்ப ஆனந்தத்தோட வெளியில வந்து தன்னுடைய மேலாடையை தூக்கி மேல போட்டு கூட்டாட ஆரம்பிச்சாராம் என்ன உமக்கு இவ்வளவு தூரம் ஆனந்தம்னா நமக்கு மோட்சம் உண்டுனாரா ராமானுஜன் உம சம்பந்தத்தால எல்லாருக்குமே மோட்சம் உண்டேனா அது எல்லாருக்கும் ஆனா எனக்கு மோட்சம் இல்லையா இருக்காங்க சம்பந்தமுடையாருக்கு மோஷம் தேவபெருமாள் சொன்னாரோ எனக்கும் பூரத்தாழ்வான் சம்பந்தம் உண்டு சந்தோஷப்பட்டோம் என்று சொல்லுறான் புறத்தாழ்வான் சம்பந்தத்தினால பிற்பட்டவர்களுக்கு மோட்சம்னா துப்பட்டவர்களுக்கு மோஷம் ஸ்லோகம் சொல்றது அருவான் உண்டு சந்தோஷப்படுகிறாரே எப்படிப்பட்ட ராமானுஜர் அவர் சம்பந்தத்தால எல்லாருக்கும் முக்தியின் இருக்கிற ராமானுஜர் ஆழ்வான் சம்பந்தத்தால தனக்கு முக்தியும் இருந்தார் வேதாந்த தேசிகன் ஆச்சரியமா சாதிக்கிறார் அமுனா தபாதினா எதிராஜேன நிபத்த நாயக்கஸ்ரீகி நம்முடைய ஆச்சாரியர் அத்தன ஆரத்தில் நடுநாயகமாக ராமானுஜர் இருக்கிறார் அவருடைய திருமுடி சம்பந்தத்தாலே முற்பட்டோருக்கு வாட்சி திருவடி சம்பந்தத்தாலே பிற்பட்டோருக்கு வாட்சி சிராத்தம் சம்யக்கு யதீந்திரேகி இதில தம தரிசனம் தரிசனம் நம என் விசிஷ்டாத்வேத சம்பிரதாயமே ராமானுஜர் கொடுத்தது புறத்தாழ்வானாலே காட்டி கொடுக்கப்பட்டது ஆகையாலே நமக்கு தீங்கு நினைந்தவரிடர்ந்து விலகி வாழ வேண்டும் பெற்றார் நானூற்க்கும் ஆசைப்பட்டார் வழிகாட்டுதல் ஸ்ரீமன் நாராயணனே பரம்பொருள் என்று உணர்ந்து மறந்தும் புறந்தொழாந்தராக வாழ்வோம் இது வரதுக்கு காட்டப்படும் இருந்தாலும் ஆழ்வான் ரொம்ப முக்கியமா இத தன்னுடைய வாழ்க்கையில காட்டி கொடுத்திருக்கார் சீமன் நாராயணன் தான் பரதேவதை அவர்தான் மோட்சத்தை கொடுக்கிற சக்தி படைத்தவர் வாய்க்கொண்டு மானிடம் பாட வந்த கவி அல்லோம் பாரிகனயகை மான்வரக்கும் துண்டோட பாரிலோர் பற்றைய பச்ச பசுங்கோய்கள் பேசவே மழ்வா ரொம்ப ஆச்சரியமா தெரிவித்தார் இந்த பாரில் இருக்கிற பூமியில இருக்கிற மனுஷர்கள்லாம் நான் சுதந்திரம் பண்ண மாட்டேன் என் நாவிலன் கவி யான் ஒருவருக்கும் கொடுக்கிறேன் தன்னா ஜெனாதன் திருவேங்கடத்து என் நானை என்னப்ப நம்பெருமான் உலனாகவே என் நாவிலின் கவி நான் ஒருவருக்கும் கொடுக்கிறேன் இந்த நாட்கள் யாருக்கும் கொடுக்க மாட்டேன் இந்த தலை யார் முன்னாலேயும் வணங்காது இந்த கை யாரையும் கூப்பாது ஒருத்தனை மட்டுமே சொல்லும் அழ்வார் தெரிவித்தார் அதே வழி வந்தவர் தான் யாரும் தேவதாந்தர சம்பந்தமே கூடாதுங்கிற இருந்தார் அவர் சரித்திரத்தை பார்த்தாலே தெரிஞ்சு கொள்ளலாம் அழிமலைக்கண்ணா ஒன்னணி கைகனவே ஆண்டாளுடைய கோஷரம் கோஷரத்தில் பர்ஜன்யதேவன் ஆண்டாள் முதலான கோபிகாஸ்திரிகளுக்கு கைங்கரியம் பண்ண வந்து நிற்கிறார் ஆண்டாள் நீ உழிமுதல்வன் உருவம் போல் மெய் இருக்க வேண்டும் சாரங்க முதத்த தரமழை போலே வாழ உரைகளில் பெய்கிறாய் என்றெல்லாம் ஆணையிடுகிறாள் தேவன் மழை அந்த வியக்கியான இந்த ஒரு ஐதிகம் எடுத்து காட்டியிருக்கா இப்போ பர்ஜன்ன தேவன் வருண தேவன் அவன் ஆண்டாளுக்கு கைங்கிற வந்து நிக்கிறான் இல்லையோ அப்ப தேவதாந்தரன் தானே இப்ப ஆண்டாள் கைங்கிறதுக்கு வந்திருக்கு ஊறத்தாழ்வானிடத்துலாம் போய் கேட்டாலாம் நீ இது எப்படி நடந்து பே மறந்தும் புறந்தோழாம் தேவதாந்தர சம்பந்தமே வச்சுக்க மாட்டீங்களே நீங்க தேவதாந்தரத்தில் எப்படி நடந்து கொள்வீர்கள் நமக்கு அவைகளுக்கு என்ன இருக்கு போ அதுகள் தான் என்ன பார்த்து நடந்துக்கணுமே தவிர நான் அவைகளை பார்த்து நடக்க அளவுக்கு அதி மாத்திரமான ஏகாந்த படைத்தவர் பரமை காந்தின்னு அதே புறத்தாழ்வான் அவரை பத்தின மற்றொரு ஐதிக்கியம் உண்டு ஒருத்தருடைய பிள்ளை கருப்பு வேட்டி உடுத்திருந்து என்னென்னமோ தேவதாந்தர சம்பந்தத்தோட வாழ்ந்துருக்கான் சீரகத்திலேயே தான் வாழலாம் நல்ல ஜானியுடைய பிள்ளை தான் இருந்தாலும் அவனுக்கு தேவதாந்தர சம்பந்தம் திருத்தறதுக்கு அப்பா வாழ முடியல திடீர்னு ஒரு நாள் அவன் வாசலேந்து விட்டுக்குள்ள வரான் உள்ள போய் தீர்த்தமாள் வந்தா வெள்ளை வேட்டி கட்டு திருமண்தாப்பு சாத்தி செக்கா ரொம்ப ஒழுங்கா இருந்தானோ அவரை தாப்பினாருக்கு வேற சந்தேகமே வரல பிள்ளைய கூட்டா இங்க போனியா அங்க போனியா காலக்ஷம் பண்ணியா பெருமாள் செவிச்சியா ஒண்ணுமே கேட்கல வழியிலங்கியார் பூரத்தாழ்வான கண்டாயோ அப்படின்னு கேட்டாராம் அப்படின்னா கூறத்தாழ்வான பார்த்துட்டாரே தேவதான்தர சம்பந்தம் அந்த அளவுக்கு பெருமானே தான் பரதேவதே என்பதிலே வாழ்ந்தவர் குறத்தாழ்வான் ஆ சிவன் நாராயணனே பரம்பொருள் என்று உணர்ந்து மறந்தும் புறந்தொழாம் ஆந்தராக வாழ்வோம் இது ஐந்தாவது வழிகாட்டுதல் அடுத்து ஆறாவது பார்த்தால் இறை அடியார்களுக்கு அன்னதானம் செய்வோம் இரடியார்கள் பகவத் பக்தர்கள் என சாஸ்திரமே அன்னம் பகுப்பூர்வீதான்னு சொல்லிது நம்மிடத்துல இருக்கிற அன்னத்தை நாம் மட்டும் உண்ணாமல் எல்லாருக்கும் பகிர்ந்து அளிக்க வேண்டும் இந்த உலகளாவிய கொள்கையை கடைப்பிடித்தவர் தான் கூறத்தாழ்வான் நம்ம ஒருத்தருக்கு ஞானத்தை புகட்டணும்னா பயிறு நிரம்பிருந்தத்தான் ஞானம் கொடுக்க முடியும் பயத்த பசி இருக்கிறதுக்கே யார் நம்மகிட்ட கீதை கேட்கறதுக்கு வருவா சிபாஷன் கேட்க வருவர்கள் அழ்வா சுவாஷ்ரம் கேட்க வருவார் அதனால ஆழ்வான் தான் கூறத்துல வாழ்ந்திருந்தார் மிக்க செல்வந்தராக இருந்தார் அதனாலதான் முக்குரும் பருத்தவர்னு அமுதனார் தெரிவித்தாரோ இல்லையோ எத்தனை செல்வம் எத்தனை படிப்பு எத்தனை அழகு என்ன பிறப்பு எது அது இருக்குன்னு சுடி நினைச்சுக்காதபடி இருந்தாரோ இல்லையோ அது ஒரு தனி வழிகாட்டுதெல்லாம் போட்டுருக்கா அதை மேற்கொண்டு விளக்கிறேன் இப்போதைக்கு ஆழ்வான் கூறத்துல வாழ்ந்து வரைச்சே ராத்திரி அவருடைய திருமாளிகை கதவை சாத்துவாளாம் ரொம்ப பெரிய கதவு பொருள் அந்த கதவுல பொருத்தி இருக்கிற மணிகள் கெடாதுன்னு சத்தம் போடும் அந்த சத்தம் காஞ்சிபுரத்துல இருக்கிற பெருந்தேவி தாயாருடைய செவிகள்ல போய் மோதுமாம் தாயா ரொம்ப ஆச்சரியப்பட்டு தேவ பெருமானிடத்தே யாரோ ரொம்ப பெரிய திருமாளிகை வச்சிருக்கா பொண்ணு பணக்காரர் யாரோ வாழறா போன்றிருக்குன்னு ஆகாரத்திலேயே சம்பந்தாம் அரவிந்த நிவாசனையும் அதேத்தையும் வந்தே வரத வல்லவனாம் என்ன ஜெகத்தில் இருக்கிற ஐஸ்வரத்துக்கெல்லாம் ஈஸ்வரான பெரிய விராட்டியார் பெருமாளை பார்த்து பெருந்தேவித்தாயார் தேவ பெருமாளை பார்த்து என்ன பணக்காரர் இருக்கார் போன்றிருக்கேன்னு சேவ பெருமாள் ஆமாமா ரொம்ப ஐஸ்வர்யம் படைத்தவர் கூறத்தாழ்வான் இருக்கார் அப்படின்னு அவரை பத்தி சொல்லுவாரம் அந்த அளவுக்கு பனை படைத்தவர் நிச்சப்படி ஆயிரம் பேருக்கு ததியாராதன பண்ணுவார் இது எத்தனையும் மொத்த சொத்தையும் விட்டுட்டு தான் ஸ்ரீரங்கத்துக்கு சாமி எழுந்துருளினார் ஆகையால் அண்ணன் நமக்குன்னு மட்டும் இருக்க கூடாது சனி உறவனுக்கு உணவில்லாமல் போவது கூடாது உபனிஷர் சொன்னபடி அன்னத்தை எல்லாருக்குமாக ஆக்க வேண்டும் நாம் எல்லாரும் பெற வேண்டும் ஆனாலே நம்முடைய பூர்வாச்சாரியர்களில் மும்பு புத்தகத்தையே வச்சுருப்பா படிக்கத்தான் தெரியும் யாருக்கு புரியாதவன் பத்து வார்த்தை எழுதி வச்சிருவா நாம அவர்கள் வாழலை அதுவும் அவர்களுக்கு திருமங்கி ஆழ்வாரே மந்தமடத்து இந்த கைங்க திருமங்கி ஆழ்வார் காதலித்தார் சட்டம் போட்டு போய் ஆயிரம் பாகவதற்கு தரியாரதன் வேண்டு வரும் அப்பதான் கல்யாணம் பண்ணி பேனா அதனால போய் சதியாராதன பண்ணி வந்தார் சதியாராதனத்துக்கு காசு இல்லாமல் தான் கொள்ளையடிக்க ஆரம்பித்தார் இது தெரிஞ்ச காட்டை அப்ப திருவங்க ஆழ்வானும் சதியாராதன பண்ணினார் புறத்தாழ்வானும் சதியாராதன பண்ணினார் இதிலிருந்தே அந்த கை எல்லாரும் செய்ய வேண்டும் நம்ம வீடு தேடி ஒருத்தர் வந்துட்டால்னால் அவர்கள் வயிறு வாட நாம் நோக்கி இருக்க கூடாது அவர்கள் வயிற்று பசி தீர வேண்டும் அதுவும் சில விபதேசத்துல நாம வீடு வச்சிருப்போம் எல்லாரும் உற்சவகாரத்துல வந்துருவா நமக்கு அப்படியே இருந்தே போக சுருங்கி போயிடும் கையை வச்சு கட்டி இடம் கொடுக்கட்டும் இப்படியே பல பேர் வாழ்வார்கள் அதுக்காக பெருமாள் நல்ல வேலை நமக்கு இந்த திவ்ஜேசாரே ஒரு வாய்ப்பானேன்னு திருப்தி பட்டுக்க வேண்டாமோ யார் எத்தனை ராத்திரி பொழுதுல வந்தாலும் ஒரு ரெண்டு பேருக்காவது சோறு வீட்டுல எப்பொழுதுமே இருக்க வேண்டும் வந்தா பாத்திரம் தேய்க்கிறதுக்கு ஆள் கிடைக்குமான்னு பாத்துன்னு அப்ப இல்லேன்னு அர்த்தம் ஏன்னா அவர் சாப்பாடு வேணும்னு கேண்டு வந்தா நானே பாத்திரம் ஜெயக்கிறதுக்கு ஆளு இல்லையேன்னு பாத்திருந்தேன்னு விட்டா அப்ப சோடு இல்லையான்னு ஆயிடும் அப்படி இல்லாமல் ததியாராசனை எல்லாருக்கும் பண்ண வேண்டும் நம்ம வாழ்க்கையிலேயே வருஷத்துக்கு ஒருத்தரமோ மூணு மாசத்துக்கு ஒருத்தரமோ ஆறு மாசத்துக்கு ஒருத்தரமோ ஒரு நூறு பேருக்கானு இல்லாதவருக்கு சோடு போடணும் நாம என்ன பண்ணுவோம்னா விருந்து அப்படிங்கிற பேர்ல தெரிஞ்சவாளையே கூப்பிட்டு கூப்பிட்டு அவளுக்கு ஆயிரம் வியாதி இருக்கும் பணமும் இருக்கும் ரெண்டு இருக்கிறவாளை கூப்பிட்டு சோடு போட்டு பிரயோஜனமே இல்லை பணம் வியாதி இல்லாமல் வயசுல பசியோட இருக்கான்னு மூலியம் அவரை கூப்பிட்டு சோறு போடுறதுதான் இதுல ஜாதி வித்தியாசமே பார்க்க வேண்டாம் பிராமணர்களுக்கு போஜனம் பண்றதுங்கிறது ஒரு சாஸ்திர வாக்கியம் உண்டு அதையே செய்வோம் அது பேர் மனுஷன் இருந்துட்டார் எவன் பகவதனும் அவனுக்கு போஜனம் விட வேண்டும் அதுல ஆழ்வான் ஒரு கொள்கையை கடைபிடித்தார் அது ஆறாவதாக இறை அடியார்களுக்கு அன்னதானம் செய்வோம் அடுத்து ஏழாவது பொறுமையை கடைபிடிப்போம் எவ்வளவு பொறுமையா இருந்தார்னா சீபாஷத்தை எழுதினது குரத்தாழ்வான் நான் மறந்து போய்பு சொல்லு ராமானுஜர் தான் ஸ்ரீபாஷ்யத்தை படிப்பர் தாய் வார்த்தையா சொல்லுகிறே அத பட்டோல கொண்டு ஓலச்சுவடி எழுதி வைத்ததெல்லாம் குறத்தாழ்வான் தான் இதுக்காக போதாயன விற்பி கிரந்தத்தை பெற்று வந்து ஸ்ரீபாஷ்யத்தை ராமானுஜர் சொல்லிட்டு இவர் எழுதி இருக்கிறார் அதுவும் அழ்வானுடைய வாழ் திருநாமத்திலே வரும் பாடியத்தின் உட்பொருளை பகருமவன் வாழியே பாஷ்யம் சிபாஷ்யம் அதனுடைய உட்பொருள் அதனுடைய ஆந்தரமான அபிப்பிராயத்தை எடுத்துரைக்கிறார் பாடியத்தின் உட்பொருளை பகருமவன் வாழியே நட்டு அர்த்தங்களை எல்லாம் அழ்வான் எடுத்து சொல்லிண்டிருக்கார் அப்ப ஞாத்திருவமா சேஷத்தமா அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி ஏற்பட்டது அதாவது இந்த ரெண்டுத்துக்குள்ள ஒரு போட்டி நம்ம சம்பிரதாயத்துல இருந்துக்கிறது வேறு ஞாத்திருத்தம்னால் ஞாத்தாவான தன்மை நிறைய ஞானம் இருக்கும் இல்லையோ ஞானம் இருந்ததுன்னா நம்ம எல்லாம் அதே நமக்கு சேஷத்தம் இருக்கு அடிமை நம்ம இருக்கிற அடிமைத்தனம்ங்கிறது சேஷத்துவம் நம்ம இருக்கிற ஞானங்கிறது ஞாத்திருத்தம் ஞாத்திருத்தத்தை பத்தி தான் உபனிஷத்துக்கள் பேசும் சேஷத்துவத்தை பத்தி தான் அழ்வாராச்சியா இருக்கக்கூடிய சீசுக்திகள் பேசும் அத ஒரு தடவை ராமானுஜர் சிவாச்சத்திர ஒரு பங்கீரஸ்வரோடு வரார் சிவாத்மாவுக்கு இயற்கையில் இருக்கிறது ஞாத்திருத்தம் அப்படின்னு அவர் சொல்றார் புறத்தாழ்வான அதை எழுதணும் ஆனா ராமானுஜரிடத்துல அவர் கேட்டு பெற்று எல்லாம் ஆனா அவர் போய் ஞாத்திருத்தம் எழுத சொல்றாரே தான் கையில பிடிச்சிருந்த தூலிக்கையே கீழே வச்சுட்டார் சுவாமி அடியனுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறது சேஷத்துவம் ஆனா இப்ப ஞாத்திருத்தம்னு எழுத சொல்றேன் அடியான் அபிப்பிராயப்படி அதுவும் தேவரீர் சொல்லிக் கொடுத்தபடி பார்த்தாலே சேஷத்தம் தான் முக்கியம் அதற்கு பிற்பாடுதான் ஞாதம் நம்பிக்கை இடத்திலையும் அடியேனு உள்ளான் பாசகத்தின் மூலம் இதைத்தான் நாம கேழ்ந்து வந்தோம் யார் ஞாசான எப்ப கொண்டாடுறோம் அவன் தன்னை அடிமைன்னு தெரிஞ்சுட்டா ஞானின்னே கொண்டாட அதனால அடிமத்தனம் தான் முன்னாடி ஞாத்திருத்தம் பின்னாடி என்ன குரத்தாழ்வான்னு எடுத்து சொல்லுட்டு அதனால தேவரீர் சொல்றபடி இப்ப ஞாதானு எழுத முடியாது அப்படின்னு தூலிகே கிழ வச்சுட்டார் ராமானுஜர் பார்த்தா நான் சொல்றேன் சாஸ்திரம் ஞாத்திருத்தம் தான் சொல்லுறது அதை எழுதுன்னு பிடிவாக்குமா சொன்னார் அது சாஸ்திரம் சொன்னாலும் ஆறு சொன்னாலும் நீர் சொல்லி கொடுத்தது தான் எழுதுவமே தவிர நான் இப்ப ஞாத்திருத்தம்னு எழுதிட்டா தேவர் இடத்துல எனக்கு சேஷத்துவங்கிற ஒரு சொத்தும் படி போகும் எழுத மாட்டோம்னு மறுத்தார் கோம் வந்து தூக்குறத்தாழ்வான் பேர ராமானுஜர் கோம் வந்து நம்ம மடத்துல நீர் வெளியில போடலாம் அப்படின்னு புடிச்சு தள்ளுவிட்டார் வாசல் திண்ணேல போய் உட்காண்டிருக்கார் வாசல்ல போற வந்து விசாரிக்கிறான் ராமானுஜர் திருவழிகளே உய்ய ஒரே வழின்னு பிடிச்சிருந்தீரே சச்சரி இல்லேன்னு தெரிஞ்சு நட்டீரா அதான் நம்பவே விடாது என்னும் போற வரவாள்லாம் சொல்ல ஆரம்பித்தாழ்வான் சொன்னாரா அவரோ பர்த்தா நான் பத்னி பர்தா எப்படி பத்னி இருக்கணும்னு எதிர்பார்க்கிறோன்னா அப்படித்தான் இருக்க வேண்டும் இப்ப ஏதோ சாமிக்கு திருவுள்ளத்துல சீற்றம் வாசல் நடங்கிறார் நாளைக்கே கூப்பிட்டு நான் உள்ள போக போறேன் ஆகையால் இதுல எனக்கு ஒரு கட்டமும் இல்லை நான் பொறுமையோட காத்து இருப்பேன் மூணு நாள் காத்துருந்தான் கடைசியில ராமானுஜர் ஒரு நாள் உள்ள போறச்சே என்னை ஒரு தென்னையை விட்டு விலகாமல் இருக்காரு போகலையா அப்படின்னு கேட்டார் நான் எங்கு போவேன் உன்முடையோட போறது அம்மானே எங்கு போய் உய்கேன் உன் இணையடியே அடையலல்லால் எங்கும் போய் கரஹானா தெரிகடல்வாய் மீண்டேயும் வங்கத்தின் கூம்பேரும் மாப்பரவ போனேனேன்னு குலசேகரன் தெரிவிக்கிறார் எங்கு போய் உய்கேன் உன் இணையடியே அடையலல்லால் உன்னுடைய திருவடித்தாமர்களைத் தவிர மற்றொரு கதி நமக்கு இல்லை புகழம் இல்லைன்னு சொல்லுகிறார்களோ ராமானுஷ் ராமானுஷன் திரு உள்ளம் கனிந்து சீற்றம் மாறி சரி உள்ள வாரும் சேஷத்தம் எழுதும் என்று அழைத்துக் கொட்டார்னு சரித்திரம் அப்ப சுவாமி வெளியில போக சொல்லிட்டாலும் அவர் சீர்த்தத்தை கண்டு தான் சீற்றம் கொள்ளாமல் ஆச்சாரன் சொன்னாரேன்னு எத்தனை பொறுமையை கடைபிடித்திருக்கிறார் சுவாமி வர்கள் ஏதான்னு சொன்னா அடுத்த நிமிஷம் பொறுமை இழந்து போய் கோவிச்சுரும் சின்னவனை சொல்றதுக்கு அர்த்தமே இல்லாத சின்னவர்கள் சொல்றதை கேட்டுதான் ஆனானப்பட்ட ராமனே அப்படித்தான் கேட்டான் தசரதன் சொன்னால் கேட்பன் வசித்தர் சொன்னால் கேட்பன் விஸ்வாமித்தர் சொன்னா கேட்பன் கை கை ஆணையிட்டால் செய்கிதான் பரத்வாஜர் சொன்னா கேட்கிறான் ஆறு சொன்னாலும் கேட்கிறான் ஆஹ் ராமனுடைய சம்பிரதாயமே அவர் காட்டி கொடுத்த வழியே மூத்தோன் சொன்னால் இளையோன் கேட்க வேண்டும் அது பிதா சொல்ல புத்திரன் கேட்கிறதா இருக்கட்டும் ஏட்ட பிராதா சொல்ல கணிஷ்டன் கேட்கறதா இருக்கட்டும் ஆச்சாரத்தை சொல்ல சிக்ஷன் கேட்கறதா இருக்கட்டும் அதை கேட்க வேண்டும் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் அப்படி இப்படி கோவிச்சு பொறுமை இழந்து போடக்கூடாது லோகத்துல நாம பொறுமையை கடைப்பிடிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா குடும்பத்துல எத்தனையோ இனிப்பு வரும் அதை விட்டுட்டு சட்டி சட்டுன்னு போகப்பட்டிருந்தோம்னா கடைசியா மனஸ்தாபம் மட்டும்தான் மிஞ்சும் இது அப்பா பெண்ணுக்கா இருந்தாலும் சரி அம்மா பெண்ணுக்கா இருந்தாலும் சரி கணவன் மனைவிக்கா இருந்தாலும் சரி ஆழ்வான் காட்டிய வழிப்படி மூத்தோன் இடத்தில் இடையோன் பொறுமை காட்க வேண்டும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த பொறுமை நமக்கு எத்தனையோ நன்மை கிடைக்கும் உயர்ந்த வாழ்க்கையை தேடி கொடுக்கும் பொறுமையோட இருக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான் கோபப்படாமல் ஆனா எப்ப இப்போ வருது பொறுமை இழக்கிறாமல் இருக்கோ புறத்தாழ்வான் என்ன பண்ணார்னு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு யோசிச்சுட்டு அப்புறம் கோபப்படுவோம்னு வச்சுக்கோ அப்படின்னு அது கூட கோபம் படுவிலும் அதுக்காக சொல்ல முன்னே போ அஞ்சு நிமிஷம் புறத்தாழ்வான் இந்த மாதிரி நடந்துட்டாரே அப்படின்னு அவருடைய சரித்திரத்தை யோசிச்சிட்டு அப்புறம் கோபப்படுவோம் யாருக்கிட்ட இதுல சொன்னால் உடனே எதிரி முக்கியப்படுகள் கோபம் வர்ற சமயத்துல எப்படி குரத்தாழ்வான்னு நினைக்கிறதுவா கோபத்தை தணிச்சுக்கணும்னா ஒண்ணு இயற்கையில நமக்கு நல்ல குணம் இருக்கணும் அப்படி அது இல்லையு சொன்னால் யார் பெரியவர்கள் நடத்தி காட்டு இருக்காலும் நினைக்கிற பண்பாடானு நம்ம இடத்துல வரணும்னு அதனால காப்பதற்கும் கோபப்படாமல் இருப்பதற்கும் அதுவே உருவெடுத்தா போல இருக்கிற புறத்தாழ்வானுடைய சிறுபடியை நினைத்துக் கொள்ள வேண்டும் பொறுமையை கடைபிடிப்போங்கிறது ஏழாவது வழிகாட்டுதல் நான் என்று இருமாப்பு அடையாமல் இருப்போம் இருமாப்பு சாதாரணமா எல்லாருக்கும் வந்துடும் கண்ணனை கீட்டையில தெரிவிக்கிறான் ஈஸ்வரம் போ ஈஸ்வரோகம் போகி ஆட்டியா நானே ஈஸ்வரன் நான்தாம் போகி நான்தாம் அபிஜனவான் பெரிய குலத்துல பிறந்திருக்கேன் அழகன் படிப்பாளி இப்படி எத்திலையோ நமக்கு வர முடியும் இதுல ஒன்னு கூட குறைச்சல் இடத்துல நிறைந்திருந்தது அதை பத்தி தான் செருப்பு கொண்டாரா இருமாப்பு கொண்டாரான் பார்த்தால் கொண்டதான் பெரும் குறும்பா கணக்கும் குரத்தாழ்வான் சாதித்தார் ார்ந்திர யந்திர வாும்னத்தாலும் பிரார்கள்ருவான போலே கு பிள்ளானே போலே அந்த வைபவத்தை எனக்கும் கொடுன்னு சுவாமி பிரார்த்திக்கிறார் அவர்கள் எப்படி இருப்பார்கள் பூராசிநாத குருகேசம் காத்தியமும் தாமு சனரொல்லியம் பூராசிநாதர் எப்படி இருப்பாரான் வாசா மகோச்சர மகா குண தேசிகாந்திரா மொழிக்கு அப்பாற்பட்ட புகழ் படைத்தவர் நம் வாக்காளே புறத்தாழ்வான் வைபவத்தை பேசலாம் தவிர வைபவம் பேசி முடிக்க இயலாது அப்படி படைத்தவர் ஒருத்தனுக்கு அழகு மட்டும் இருந்தாலே ஆளை பிடிக்க முடியாது அவருக்கு இன்னும் படிப்பு இருந்து அதுக்கு அவருக்கு பணம் இருந்து அதுக்கு மேல உயர்ந்து கொடுத்தனத்திலையும் பிறந்திருந்தாரோ பிடிக்க முடியாது அப்படியே தரப்பனார் ஒரு திட்டம் அந்த வடிக்க சொல்லுவோம் கள்ள குடிச்சுருத்து அந்த பைத்தியம் கள்ள குடிச்சதுன்னா என்னாகும் கேள்னா என்னாகும் பைத்தியம் என்ன ஆகும் பேருமே ஒருத்தனுக்கு இருந்தா அந்த பாடுதான் லோக்கத்தவன் படுத்துவன் ஆனா இந்த நாலு பேரையும் ஒரு சேர ஒரு துடி அகங்காரத்துக்கு இடம் கொடுக்காமல் ஆழ்வான் வாழ்ந்தார் இருந்தான் இங்கே நாம பார்க்க வேண்டியது அதனாலதான் பிறப்பாலும் செல்வத்தாலும் கல்வியாலும் உயர்ந்தவன் இருக்க கூடாது ரெண்டு சரித்திரம் பார்ப்போம் பெரிய நம்பிகள் வாழ்ந்திருந்த காலம் ராமானுஜர் அவருடைய சிஷ்யர் ஸ்ரீரங்கத்துக்கு அப்பப்ப எததுனாலையோ ஆபத்து வந்துட்டே இருக்கு ஒரு தடவை பெரிய நம்பிகள் இடத்துல போய் விழுந்து சேவித்து இந்த ஸ்ரீரங்க தானும் மந்திரவாதம் பண்ணி நல்லது பண்ணி கொடுக்க வேண்டும் எனக்கு ஆபத்து வருது என்ன பண்றதுன்னு எங்களுக்கு புரியல என்ன நம்பிகளிடத்த போய் பிரார்த்தித்தார் நம்பி சொன்னார் அதெல்லாம் அன்னைக்கே உன் இடத்துல ஒப்புவிச்சாயிடுச்சேன் இனி மறுபடியும் எங்க நம்மிடத்திலே வந்து கேட்கிறீர் ஆழவந்தாருக்கு பஞ்சசம் பண்ணி அர்த்தங்களை எல்லாம் கொடுத்தாயிடு பெரிய பெருமாளும் நீர் உடையவர்னு பட்டம் கொடுத்து உலகத்தை உபயோகிச்சுட்டார் இனிமே திருவரங்க காக்கும் பொறுப்பு உண்மை தேர்தவரி எங்கு நம்மிடத்தில் திரும்பி வருகிறீர் என்று திரும்ப பெரிய நம்பிகள் கேட்டார் இல்ல இல்ல சுவாமிதான் யோக பிரபாவத்தாலே பண்ணணும் என்று பிரார்த்திக்க சரி செய்யறேன் நான் மந்திரம் போட்டு ஸ்ரீரங்கத்தை ரட்சித்து கொடுக்குறேன் ஆனால் உன்னுடைய கோஷ்டியாரிடத்திலிருந்து ஒரு லவலேஷம் கூட அகங்காரம் இல்லாத ஒருத்தரை என் பின்னே அனுப்ப வேணும் என்ன பெரிய அனுப்புகள் ஒரு விதி போட்டார் ராமானுஜருக்கு எத்தனையோ சிஷியர்கள் எவ்ளூறு சன்னியாசிகளா பன்னெண்டாயிரம் சீவ எட்டவர்கள் சிஷ்யர்கள் கூடியிருந்த கோட்டியார் எல்லாரையும் சுத்தி முத்தி பார்த்தார் ஒரு புடி கூட அகங்காரம் இல்லாதவன் அனுப்புன்னு அந்த மாதிரி பன்னெண்டாயிரம் பேர் எவ்ளூறு பேர்லயும் அவருக்கு ஆள் கிடைக்கல போடு இல்ல பல பேர் கிடைத்து அவர்களுக்குள்ள உயர்ந்தவன் ஆழ்வான்னு மனசு இருந்திருக்கலாம் பக்கத்துல இருந்து ஆழ்வான பார்த்தார் குறத்தாழ்வான நீர் பின்னாடி போம் அப்படின்னு சொல்லி உடனே பெரிய நம்பிகள் ஆணையிட்டார் நிறைய மணலை எடுத்து மடியிலே கட்டி கொண்டு நம்பின்னே வர வரணும் ஸ்ரீரங்கத்தினுடைய எல்லைக்கோடு முழுக்க சுத்தி நடந்து அந்த மணலை திரித்து மந்திரவாதம் பண்ணி ஸ்ரீரங்கத்தை ரட்சித்து என்ன ஐதிக்கியத்தில் எழுதிவிட்டார்கள் அப்ப பெரிய நம்பிகள் கேட்கச்சே ஒரு துளி கூட அலங்காரம் இல்லாதவர்னு ஒருத்தர சட்டுன்னு அனுப்ப வேண்டும் என்றால் அழ்வான் தானே சாமியார உடனே தேர்ந்தெடுக்கப்பட்டவர் குரத்தாழ்வான் தானே அதிலிருந்தே இந்த முக்குரும்பும் அறுத்தவர்னு நாம தெரிந்து கொள்ளலாம் அதுக்கு நேர நிரூபிப்பதற்கே ஒரு சமயம் வாய்ப்பது எல்லாருக்கும் சரிந்த தரி செறிந்த சரித்திரந்தா திருவரங்கத்த முதனாரே திருத்திய திருநாமம் அவரிடத்துலதான் ஸ்ரீரங்கத்தினுடைய சாமி முழுக்க இருந்தது ஜன்னரங்கன் செல்வம் முத்தம் வைத்தான் வாழியேன்னு சொல்லுகிறோமே சென்னரங்கத்தினுடைய செல்வத்தை திருத்தறதுக்காக ஸ்ரீரங்கத்துல நுழைஞ்சார் எப்பவுமே ஒரு ஆட்சி போய் இன்னொரு ஆட்சி வந்ததுன்னா ஆளெல்லாம் மாத்திருவா எந்தெந்த முக்கியமான பதவியில் எல்லாரும் இருக்காளோ மேலதிகாரிகள் எல்லாம் மாத்தி விட்டா தான் புது ராஜா நினைச்சபடி நடத்த முடியும் இது நெஞ்சத்திலே நல்ல ராஜா எதிராஜா வந்திருக்காரு அதனால மத்த பேரெல்லாம் மாத்தணும் கோயில் கைங்கிறவரால் மாத்த ஆரம்பிச்சார் அதுலேயே திருவரங்க பேர் நாச்சியாருடைய சந்ததி பரிகரத்துக்கு மாத்துறதுக்கு வந்தார் திருவரங்கத்தம்னா ஸ்ரீரங்க நாச்சியாருடைய பரிகரத்துலதான் இருந்தாள் ஆனா அவரை மாத்தக்கூடாதுன்னு ஸ்ரீரங்க நாச்சியாருக்கு திருவுள்ளம் அதனால ராமானுஜருடைய சபனத்துல எழுந்துருளி நாச்சியார் பரிகரத்துலன்னா நீர் கையை வைக்கப்படாது நீ பெருமாள் இடத்துல என்ன வேணா மாத்திக்கணும் நமக்கு வேண்டி வாழ மாற்ற கூடாதுன்னு ஆச்சியார் சொல்ல ராமானுஜரும் மாற்றாமல் இருந்தார்னு சரித்திரம் அப்படி சாவி பெரிய கோவில் நம்ம இடத்துல இருந்தது சாவிய வாங்கினாத்தான் சிறுவரங்கத்துல எந்த புரட்சியும் செய்ய முடியும் எந்த மாறுதல்களையும் கொண்டு வர முடியும் ஆனா சாவி அவரிடத்துல எப்படி கேக்குறதுன்னு ராமானுஜரும் புரியுது நல்லவேளை பெரிய பெருமாள் சங்கல்பத்தாலே ஒரு வாய்ப்பு கிட்டிடுச்சு திருவரங்கத்தமர்த்த நாளுடைய திருத்தாயார் பரவு ஒதுக்க அந்த கைங்கறி நடந்துன்றது பதினோராவது நாள் கைங்கறி ஏக்காக ஒத்தன்னு நம்ம சாதாரண பாஷையில சொல்ல முடியும் அந்த கை கருத்துக்கு ஆள் கிடைக்கல ஏன்னா அந்த நாள்ல இருந்தே அது கிடைக்கிறதுக்கு துர்லபம் பிரேத்த மாட்டை வச்சு நம்ம அந்த வந்திருக்கிற சுவாமியை தொட்டுண்டு கைங்கறி பண்றதுனாலே அவருக்கு அது மேல ஒரு வருஷத்துக்கும் மற்ற கைங்கிறத்தில் அண்மையம் பண்ணிக்க முடியாது அதனால இன்னைக்கும் ஒரு வருஷத்துக்கு அவருக்கு ஓஜனத்துக்கும் குடும்பம் நடத்துறதுக்கும் வேண்டியத்தையும் கொடுத்தாத்தான் அவ அந்த நாள்லயே அது கிடைக்கிறதுக்கு கட்டமா இருந்தது போடுறது அவந்த நாள் ராமானுஜர் இடத்துல வந்தார் என் தாயார் கைங்கிறதுக்கு ஆள் கிடைக்கிறேன்னு சொன்னார் உடனே ராமானுஜர் சுத்து முத்து பார்த்து கைங்கிறதுக்கு பூரத்தை ஆழ்வானு நீர் போயிட்டு வரும் அப்படின்னு அவர்கிட்ட சொல்லிவிட்டார் ஆழ்வான் மறுத்தே பேசுறேன் நான் படித்தவனாச்சே மணக்காரனாச்சே பூரத்தில் விட்டுட்டு வந்தேனே ஒரு பேச்சும் பேசல தண்ணியோ புரட்டார் அவரை நிறுத்தி ராமானுஜர் ஒரு ரகசியம் சொல்லி போயிட்டு வரும் வந்தார் ஓஜனை முடிச்சு போச்சு சஜமானம் தத்தா கேட்கணும் சாத்தவரை பார்த்து பிராமணரை பார்த்து திருப்தி அடைந்தீரான்னு கேட்டா ஆமா திருப்தி அடைந்தேன்னா கைங்கரியம் பூர்த்தி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் அதிருப்தோஸ்மி எனக்கு திருப்தி இல்லைன்னா ஒரு திருப்தி அடையறதுக்கு என்ன கொடுக்கணும்னு கேட்டா அரங்கநாதனுடைய சாவியை கொடுத்துரும் அதை கேட்டுத்தான் ராமானுஜரன் அனுப்பிச்சார் சாவியை வாங்கிட்டு போய் ராமானுஜனிடத்துல திருப்பி கொடுத்தாருன்னு சரித்திரம் வேக்காக கைங்கிறதுக்கு ஒத்தனுக்கு போனா நாம யாரான்னு போகுமா நிச்சயமா போக மாட்டோம் நமக்கு அதிகாரம் இல்லைன்னு வச்சுக்கோம் அதிகாரமும் இல்லை இல்லை கண்டிப்பா நம்மளை விட்டு கொடுத்துன்னு நம்ம போப்பறது இல்லையே ஆனா அத்தன் அதிகார பூர்த்தியும் சுவாமி இடத்துல இருந்திருந்தும் ராமானுஜர் ஆணையிடுகிறாருங்கிற ஒரே காரணத்துக்காக அகங்காரம் துளி புறப்பட்டு போனார் இல்லையோ அந்த சரித்திரத்தை பார்த்தால் நினைக்க நினைக்க நாமும் துளி துளியா அகங்காரத்தை குறைச்சிக்க எதற்காக தான் குரு பரம்பரைய வாசித்தாதான் சரித்திரம் புரியும் நம்ம ஒரு மாதிரி ஏதோ கீதை கேட்டோம் உபனிஷத்து கேட்டோம் பிராமணம் கேட்டோம் பாகவதம் கேட்டோம்னுட்டா ரொம்ப மெத்த படித்தவர்களுக்கு வேணா இருக்கலாம் நம்ம போன்ற முதல்ல சாமானியப்பட்டவர்கள் குரு பரம்பரையை பார்த்து அதில் எப்படி பூர்வாச்சாரியர்கள் நடத்தி காட்டீர்களோ நம்மால பின்பற்ற முடியுமாங்கிற முயற்சி தான் எடுக்க வேண்டும் ஆகையாலே எட்டாவது பிறப்பாலும் செல்வத்தாலும் கல்வியாலும் உயர்ந்தவன் நான் என்று இருமாப்பு கொள்ளாமல் இருக்க வேண்டும் பணிவுடன் இருப்போம் இதை பெரிய நம்பிக்கடத்திலையும் பார்த்தா தெரியறது மொழியை கிடக்கும் பெரும் புகழான தெரியும் கோத்தர மகா குண தேசிகாக்கிரியை தெரியும் ஏகாக கைங்கிறதுக்கு திருவரங்கத்த மதினாரிடத்துல போனதை பார்த்தாலும் தெரியும் ஆழ்வானுக்கு அவ்வளவுதான் மதிப்பு போல இருக்கு அதனால எந்த கைங்கிறதுக்கு ஏவினாலும் போறார் அப்படின்னு நினைச்சுட்டா ஒரு குரவம் அவனுக்கு இருந்ததா தெரியல ஒரு பக்கத்துல செல்வம் இருக்கட்டும் ஞானம் எவ்வளவுன்னு பார்த்தால் போதாயன விற்பி கிரந்தத்தையே ஒப்புவிச்சாண்டு அதாவது வடக்க போனா காஷ்மீர ஸ்ரீபண்டாரத்துக்கு போய் போதாயன விற்பி கிரந்தம் இருந்தால்தான் வேதவியாசருடைய பிரம்மசூத்திரத்துக்கு பாட்சியம் இடத்தர முடியும் சுவாமி தான் திருவிடத்துல வச்சிருந்தா ஆடவந்தா பரவ வச்சே மூணு விரல் மடங்கிருந்ததுல ஒரு விரல் மடங்கினது காரணம் பிரம்மசூத்திர பாட்சியம் எழுத வேண்டும் அதுவே சித்தாந்தத்தின்னு ஆடவந்தாருக்கு மனோரசம் சரி பூர்த்தி பண்ணி கொடுக்கிறேன் சுவாமி பிரதிக்க பண்ணார் ஆனாலும் அந்த விரல் வெளிப்பட்டது இப்ப அதற்கு நடத்தி முடிக்கணும் முடியோ அது எழுதணும்னா பிரம்மசூத்திரத்துக்கு இருக்கிற குறிப்புறை சூத்திர கிரந்தம்ங்கிறது முதல் அதுக்கு அடுத்தது விருத்திங்கிற குறிப்பு ரெண்டாவது பாஷ்யம் விரிவுரை மூணாவது எதுவா இருந்தாலும் வியாகரணி இப்படிதான் இருக்கும் அதே போல இங்கேயும் அதை எடுத்து அழுவான ராமானுஜரன் தெற்கு நோக்கி வந்து பிறந்து வந்தார் இவருக்கு இந்த புத்தகம் கிடைச்சி மொத்தத்தையும் ஒழுங்கா எழுதி வச்சிருவார் அப்படிங்கிறதுக்காக புத்தகத்தை பிடிங்கிட்டு புறக்க போயிட்டார்கள் இவர்களையும் நலிந்து விட்டு போய் ரொம்ப வருத்த ராமானுஜர் கையில இருந்த பெரிய தனத்தை எழுந்து இனிமே எப்படி ஆழவந்தாருடைய ஆசையை நிறைவேற்றி வைக்க போறோம் வருத்தோட விளம்பித்த ஒரு பிடிச்சிருக்க மாட்டாடா அந்த கிரந்தத்துல இருந்த ராமானுஜர் சயனிச்சுக்க போயிட்டு ராத்திரி பன்னெண்டு மணிக்கு தூங்கி மூணு மூன்றரை மணிக்கு எழுந்திருக்கிறார் இந்த மூணு மூன்றரை மணி நேரத்துக்குள்ள அந்த கிரந்தத்துல இருந்தது எல்லாத்தையும் வாசித்து இப்ப ராமானுஜர் கேட்ட உடனே முதல் பக்கத்துலேருந்து கடைசி பக்கம் வரைக்கும் கோபிச்சுட்டாராம் சுவாமிக்கு ரொம்ப ஆனந்தம் அப்பதான் ஆரிங்கனம் பண்ணிக்கொண்டு நல்ல வேலை உண்மை பெற்றோம் ஆக இனி எழுத முடிய போகிறது உண்மையே வைத்துக் கொண்டு பாஷத்தை எழுதுவோம் அததான் பாடியத்தின் உட்பொருளை பகருமவன் வாழியேன்னு சொல்கிற முள்ளி சிவாஷத்தினுடைய உட்பொருட்களை எல்லாம் உலகத்தாருக்கு ராமானுஜர் சொல்ல அத புறத்தாழ்வான் தான் எழுதினு வந்தார் அப்ப ராமானுஜர் கூட அந்த புத்தகத்தை பிரிச்சு பார்த்து ஞாபகம் வச்சுக்கலே அழ்வான் ஞகம் சென்றுதாரோ அப்பெருக்கு படைத்தோன்னு கிடையாது கணித்து இருமா படையாமல் பணிபுடம் இருப்போம் இத்தனை ஞான நிஷ்டை இருந்தாலும் அதை வெளிக்காட்டி கொள்ளாமல் பாண்டித்யம் நிர்வித்திய சாஸ்திர நாடக சொல்லுகிறது பால்யேன திட்டாசேது ஒரு சிறந்த பண்டிதனாக இருந்தால் அதை காட்டிக்கொள்ளாமல் பாலனாட்ட இருக்கணும் உபனிஷத்து பாலன் தான் ஒண்ணும் தெரியாத பிள்ளைன்னு அர்த்தம்னா உயர்வு தாழ்வு எல்லாம் பார்க்க மாட்டான் வேண்டியவன் வேண்டாதவன் பாக்குறதுக்கு தெரியாது சமமா பாவிப்பணும் இல்லையோ அத போலத்தான் வாழ்ந்து வந்தார் அதை இந்த எட்டாவது வழிகாட்டுதலாக பார்த்தோம் அதனாலதான் போதாயன விருத்தி கிரந்தம் கிடைச்சு கிடைத்தபடியாலதான் ராமானுஜர் சிவாஷ்வத்தனுடைய ஆரம்பத்தில் சாதிக்கிறார் நாம் பிரம்மசூத்திர்த்தி பூர்வாச்சாரியா சன் சிக்ஷு தன் மதானுசாரியூட்டேன் தொடங்கினால் அந்த போசாயன கிருத்தரான விருத்தி கிரந்தம் விரத்தி கிரந்தம் புறந்தாழ்வானதான் சுவாமிக்கு கிட்டிருச்சு இனி அடுத்தது ஒன்பதாவது வழிகாட்டுதல் பார்ப்போம் முன்னோர்கள் செய்ததை செய்வோம் செய்யாதன செய்யோம் முன்னோர்கள் என்ன செய்திருக்கிறார்களோ அதை மட்டும் செய்வோம் அவர்கள் என்ன அதை கண்டிப்பா செய்ய மாட்டோம் ஆண்டால இருக்க பாத்தீங்கன்னா செய்யாதன செய்வோம் தீக்குறளை சென்னோதோம் இரண்டாம் பாட்டே பிரதிக்கப்படின்றார் அதன்படிதான் நடந்தோம்னு இருபத்தி ஆறாம் பாட்டு வந்தது மாலை மார்கழி நீராடுவான் மேலையார் செய்வன்கள் வேண்டுமென கேட்டியல் கண்ணன் கேட்டான் நீ இரண்டாம் பாட்டுல ஏதோ முன்னோர் செய்ததுதான் செய்வேன் சொன்னியே அப்படித்தான் செய்தாயான்னு கேட்டானான் ஆம் மேலையார் செய்வர்கள் வேண்டுமென கேட்டியே நம் முன்னோர்கள் எப்படி செய்தார்களோ அப்படித்தான் செய்தோம் ஆட்சி நாம் செய்தோம் அல்லோம் ஆக பெரியோர்களுடைய வழிப்படி நடக்க வேண்டும் பரத ராமன் பலகள் கேட்டான் சித்திரக்கூடத்துல ராமன் தங்கியிருக்கார் பரதன் தன்னுடைய மந்திரிமார்களை கூட்டிக் கொண்டு மொத்த மக்களோடே ராமன் திருவழிகளில் ராஜ்யத்தை சமர்ப்பித்து சமா திரும்ப நாட்டுக்கு எழுந்துட வேண்டும் என்று பிரார்த்திக்கிறான் ஏவிச்ச சஜிவை சார்த்தம் சிரதா யாசித்தோமையா பிராதுகுஷ்ய தாசஸ்ய பிரசாதன் தத்து மருகதி சமா என்ன பிரார்த்தா நினைத்தாலும் சிஷ்யன் திரும்ப நாட்டுக்கு வா ராஜ்யத்தை ஏற்றுக்கொண்டு பிரார்த்திக்கிறான் பரதன் வந்த சமயத்துக்கு எந்த செய்தியுமே ராமனுக்கு தெரியாது தாபனா போயிட்டா தெரியாது இவனுக்கு பட்டாபிஷேகம் ஆகலைங்கிறது தெரியாது இவன் பட்டாபிஷேகம் நடத்தி விட்டத்தா என்னண்டு மகன் வேலைல தூங்காம இருக்கியா வேலைக்காரர்களை மாத்தாம இருக்கியா வேலைக்காரர்கள அவமரியாதையா நடந்துக்காம இருக்கியா மந்திரிகளை மாத்தாதி இருக்கியா வீட்டு விஷயம் அங்க வந்து ராஜ்யசபையில பேசாம இருக்கியா ராஜ்யத்துல நடந்ததெல்லாம் அந்த பேசாம இருக்கியா என்னென்னமோ கேள்வி ராஜா இப்படித்தான் வாழணும்னு அந்த முப்பது ஸ்லோகம் பார்த்தா தெரிஞ்சுக்கலாம் இது ஒண்ணுக்குமே பரதம் மகிழ்ச்சி அல்ல கடைசியா ராமன் கேட்டான் யாம் பிரித்தி பர்த சேதாத யான்சன பிரபிதாமஹா நம் முன்னோர்கள் எப்படி நடந்தார்களோ மாறாமல் நடக்கிறியா என்று கேட்டான் அப்போது பரதன் பதில் சொன்னார் அதை நீ மாத்திட்டே சரிப்படுத்தா நான் வந்தேன் இருக்க இடையவனுக்கு பட்டம்ன்றது இஷ்வா வம்சத்தில் கிடையாது அத நீ சரியா நடத்துல அதை சமர்த்திட்டு போன்தான் நான் வந்தே நான் சொல்லியும் ஆக முன்னோர்கள் மொழிந்த முறைப்படி நடப்பதான் நம் முன்னோர் மொழிந்த முறை தப்பாமல் கேட்டு பின்னோர்ந்து தாமதனை பேசாதே தன்னெஞ்சில் தோத்தினதே சொல்லி எதிர் சுத்த உபதேச பரவார்த்ததென்பர் மூர்கராவார் என்று மனாடன்கள் சாதித்தாரொல்லி அதனால முன்னோர் மொழிப்படிதான் நடக்க வேண்டும் அவர்கள் சம்பிரதாயம் எது பகவானிடத்தில் எத்தையும் கேட்டுக் மாட்டோம் ரொம்ப முக்கியமான சம்பிரதாயம் ஈஸ்வர பிரகிருத்திக்கு கரைவோம் நாம் அல்லோம் ஈஸ்வர பிரகிருத்தியை அவர்தான் ரட்சிக்கணும் தவிர அதுக்காக நான் ஆர் கரையத்துக்கு போம் முன்னோர்கள் இருந்தார்கள் அதுல துடியும் மாறாமல் வாழ்ந்தவர் தான் குரத்தாழ்வார் எங்கே கேட்டோம் என்னால் கிழிய பார்த்தோம் வரதராஜத்தவன் பாடு கண்ணை கேட்க மாட்டேன்னு அப்புறம் ராமானுஜர் சொன்ன ஆரம்பத்துக்காக கண்ணை கேட்டுட்டு உம்மையும் பெருமானையும் தவிர ஒத்தரையும் பார்க்க வேண்டாம் எங்களக்கு கேட்டு பெற்றார்னு தெரிஞ்சுக்கிறோம் ஆக முன்னோர்கள் எதையும் பெருமானிடத்தில் கேட்க மாட்டார்கள் பிரயோஜனாந்தர சம்பந்தத்தை விரும்ப மாட்டார்கள் உபாயாந்தர சம்பந்தத்தையும் விரும்ப மாட்டார்கள் அந்த நிலையில்தான் குரத்தாழ்வான் இருக்கிறார் எந்த பிரயோஜனாந்தரத்தையும் கேட்க மாட்டோம் கையில இருந்த கொஞ்ச நஞ்ச பிரயோஜனத்தையும் விட்டுட்டுத்தானே ராமானுஜர் திருவடிகளுக்கே வந்தார் அவர் அதையும் கேட்க மாட்டார் ஆண்டாளுக்கு ஒரு சிறு வருத்தம் நம்ம குழந்தைகளுக்கு கல்யாண ஆகலையே நீர் ரொம்ப வேண்டியவரா பஞ்சாங்க சவணன் நிச்சயம் பண்ணிட்டு இருக்கீரே ஆனால கேட்டு ஒரு மனாட்டு பெண்ணை குழந்தை சேர்க்கக்கூடாதான்னு ஆண்டாள் கேட்டாலும் சொன்னார் நான் அதை பத்தி அவங்க கிட்ட போய் கேட்க இந்த குழந்தைகளுக்கு நல்லது நடக்கணும்னா அவனுடைய குழந்தைகள் அதனால அவன் தான் பார்த்துக்கணும் இதுவரை நான் எப்படி கேட்கறதுக்குன்னு சொல்லியிருந்தார் இருந்தாலும் இவர் நிர்பந்தப்படுத்த பெருமாள் இடத்துல போய் நின்றுட்டு இருக்கார் கைங்கறி முடிஞ்சு போச்சு கேக்குறதுக்கு மனசு வரல அதனால ஓரமா ஒதுங்க ஒதுங்கி தேங்க தேங்கு நின்னாளாம் ஏதோ கேட்கறாப்புன்னு நின்று ஏன் என்ன கேட்கணும்னு நம்மால் கேட்டிருக்காரு பிழகலுக்கு கல்யாணமாகலேன்னு இழுத்து முழுங்கிட்டு சொல்லியிருக்கார் உடனே நம்ம ஒருமால் சரி நாம் அதை செய்கிறோம்னு அனுமதி பண்ண பிச்சை நாளில் மதனியாரை கொண்டு வந்து சேர்த்தார்கள் நம்மளை எழுதி வைத்தார் பெரிய நம்பி திருமாளிகளிலேருந்து சம்பந்தம் உடையார் நாம் பெண்ணை கொடுக்கிறோம்னு ரெண்டு பட்டர்களுக்கும் பெண்ணோடைய சம்பந்தம் பேச வந்தார்கள் ஆகையால ஆழ்வான் என்ன இருந்தாலும் நான் போய் பெருமாளிடத்தை உன்னை கேட்டுடவே மாட்டார் அதுலேருந்து நாம் கேட்க வேண்டியப்ப ராமானுஜர் திருவடிகளே பெற்று விட்டோமோ இனி கேட்க வேண்டியது இல்லைங்கிற நிலையில இருந்தாரோ இல்லையே ஆஹ் முன்னோர்கள் செய்ததைத்தான் செய்வோம் நாம செய்யக்கூடாது அவர்களுக்கு ஒண்ணு பிடிக்காதுன்னு இருந்தால் நாம் செய்யக்கூடாது நம்ம வீட்டுல தாப்பனார் வாழ்ந்திருந்தார் தாயார் வாழ்ந்திருந்தார் இன்னைக்கு இல்லையு வச்சுப்போம் பறத்து போயிட்டா அவருடைய பணம் உதிர்ச்சி ஆயிடுச்சு நாம எப்படி அவளுக்கு நன்றி செலுத்துறதுன்னா நம்ம வீட்டுல ஒரு ஒரு பிரச்சன கேள்வி வரும்போதும் இப்படி நடக்கலாமா அப்படி நடக்கலாமான்னு சந்தேகமும் சத்திரம் வர சொல்லியும் அப்ப அவர் இருந்திருந்தா இதுக்கு என்ன பதில் சொல்லியிருப்பாருன்னு யோசித்து பார்த்து அவர் மனம் இப்படித்தான் சொல்லியிருக்கணும்னு அப்படி நடத்தணும் அது ஒண்ணுதான் நாம அவருக்கு செய்யக்கூடிய நன்றி இது நாம நம்ம தாப்பனார் இருந்திருந்தா இது எப்படி பண்ணிருந்தா பிடிச்சிருக்க மாட்டார் பிடிச்சிருக்காது நல்ல வேலை அவர் நாம செய்யறோம் அப்படின்னு நினைச்சுக்காமல் அவர் இருந்திருந்தா இத ஒத்துருக்க மாட்டார் அதனால நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு யார் இருக்கிறானோ அவன் ஆழ்வான் திருவடி சம்பந்தின் அர்த்தம் ஆக முன்னோர்கள் செய்ததை நான் செய்ய வேண்டும் செய்யாததாவது பத்தாவது வழிகாட்டுதல் திருமாலின் திருக்கல்யாண குணங்களை எப்போதும் சிந்தித்து அதில் ஈடுபடுவோம் பகவானுடைய கல்யாண குணங்களை நினைக்க வேண்டியது ஓரோரு ஜீவாத்மாவுக்கும் கடமைச்சாரியர் சிவஜன் மோனத்தில் அற்புதமா தெரிவிக்கிறார் ஈஸ்வரனுடைய குணங்களை நினைக்க நினைக்க நமக்கு பயம் விலகும் நம்முடைய தோஷங்களை நினைக்க நினைக்க பயம் வரும் சுவதோஷத்தை நினைத்தால் பயத்துக்கு ஹேசு பகவானுடைய குணத்தை நினைத்தால் அபயத்துக்கு ஹேசு நமக்கு பயம் போகணும்னா அவன் குணத்தை நினைக்கணும் நமக்கு சம்சாரத்துல பயம் வரணும்னா நமக்கு இருக்கிற தோஷத்தை தான் நினைக்க வேணும் ஆழ்வான் எப்போதும் பகவத்குணங்களிலேயே ஆழ்ந்திருப்பவரா இந்த பல இடத்துல வியாக்கியானங்கள்ல நாம பார்க்கலாம் ஒரு நாள் ராமானுஜருடைய காலக்ஷேபத்துக்கு பிள்ளவுரங்காவில் இதாக நாய் வீழ்ச்சி வராது ராமானுஜர் எங்க ஏ நேரத்துக்கு வரல அப்படின்னு அவரை பார்த்து கேட்கிறார் அருளிச்செயல் சந்தை சொல்லி இயற்க சொல்லி அதுக்கு அர்த்தங்கள் இருந்தார் அவரோட சேர்த்து அனுபவிக்கலாங்கிறதுக்காக போயிருந்தேன் அது கொஞ்சம் நாயை எடுத்து அதனாலதான் உங்க காரக்ஷேபத்துக்கு நேரம் கழிச்சு வந்தேன்னார் ராமானுஜர் நான் ஆரம்பிக்கல நிறுத்திட்டு இன்னைக்கு அங்க என்ன நடந்தது என்ன கேண்டு வந்தேன்னு கேட்டார் ஆழ்வாருடைய திருவாய் மொழியில சொல்ல ஆரம்பிச்சார் ஆரம்பிச்சார் அப்படின்னார் இவர் ஆரம்பிச்சார் ஆரம்பிச்சார்ன்னா என்ன சொன்னார் என்று ராமானுஜர் கேட்டார் அவர் ஆரம்பிச்சார் ஆனா அதுக்கு மேல அவருக்கு சொல்றதுக்கே வரல அழுது அழுது என்று பாசுரத்தை நிறுத்தி விட்டார் அப்படின்னு பதில் சொல்லியிருக்கார் உள்ளவரண்டாவது ராமானுஜர் திரும்ப சொன்னாரா நானும் இருக்கேன் அவரும் இருக்கா நான் ஆரம்பித்தா வேதாந்தகாரக்ஷேமம் பண்றதுனால சொல்லி முடிச்சுடுறேன் ஆனா அவர் ஆழ்வார் பாசுரத்தினே ஈடுபட்டு தவறு சொல்ல முடியாமல் கரைந்து இயங்குகிறார் ஆழ்வான போல ஒரு பிரகிருதி உண்டாயிற்றே என்ன ராமானுஜரும் ஆனந்தப்பட்டு நெகிழ்ந்து சொன்னார்ன்னு சொல்லுவார்கள் அப்ப ஆழ்வார்களுடைய அருளி செயல்னாலே அதை நெகிழ்ச்சி படைத்தவர் குணங்களையே கண்ணாடி போல காட்டவல்ல வாங்கிக் கொண்டு அருளிச்செயல் இசையாக அர்த்தங்களாகட்டும் விடாமல் சாதித்து வந்திருக்கார் இது மக்களிடத்த கல்வன் கொல்யானியன் கரியான ஒரு கால வந்ததுன்னு திருவங்கி ஆழ்வாருடைய ஒரு பெண்ணுக்கு உட்காரச்சு வச்சு சந்தை சொல்லி கொடுத்துருக்கார் சாமி அப்போது வீராணத்துன்னு சொல்லுவர்கள் வீரநாராயணபுரம்னு சொல்லுவர்கள் நம்ம வீரநாராயணபுரம்ங்கிறது காட்டுமன்னார் கோவில் இப்ப பக்கத்துல வீராணத்தேரியும் உண்டு வீராணத்திலேன்னு சொன்னா வீரநாராயணபுரத்திலே சொன்னா அந்த இடத்துலயா இல்லது அத வேற ஏதாவது ஒரு இடம் இருந்ததா அல்வான் சீரங்கத்து பக்கத்திலயே எங்கேயான உட்கார்ந்து செல்லி ஏதோ ஒரு இடம் அப்படின்னு வச்சுப்போம் அந்த இடத்துல சந்தை சொல்லி பொண்ணுக்கு புதுசா கல்யாணமான பொண்ணு அது சந்தை பாதி நடந்துட்டே இருக்கிற அந்த பெண்ணனுடைய மனவாட புள்ள சட்டுன்னு கிட்டக்கு வந்தான் பெண்ணை சந்தையெல்லாம் போடுவா அப்படின்னு அந்த பொண்ணை கைப்பிடிச்சு கூப்பிட்டானாடு போயிட்டா அந்த பொண்ணு சொல்லிக்கவே இல்லை அல்வானு சொல்லி கொடுத்து சொல்லிட்டு போடமோலை விட பெருத்து கொள்ளாம எழுந்து போயிட்டா அதை பார்த்த உடனே சட்டன்னு மயக்கமா சாஞ்சு விட்டாரா அல்வான் பக்கத்துல இருந்த வாழ்க்கை தெரியல பாட்டை சொல்லி பார்த்தார் அல்வன் கொல்லானியன் கரியான ஒரு வந்து ராத்திரி வேளையில பரகால நாய்க்கின் பரகால நாய்க்கினுடைய திருத்தாயார் ஒரு படுக்கைய படுத்துட்டு இருக்கா பாது ராத்திரி இருக்கும் நடு கருப்பா உருவத்தோட திருமால் வந்தார் வந்து பெண்ணே வா அப்படின்னு இந்த பெண்ணோடைய தாயார் இடத்துல விடைபெற்று கூட கொள்ளாமல் மனவாளம் கூட்டாங்கிறதுக்காக புறப்பட்டு போனாள் இந்த ஆழ்வார் பாஜகத்திலிருந்து நம்மளுடைய வீட்டில் வியாக்கியானம் பிற்பாடு இப்ப புறத்தாழ்வான் காலத்தில் வியாக்கியானமே கிடையாதுன்னு வச்சு நான் ஆறாயிரப்படி வியாக்கியானம் தான் முதல்ல பிறந்தது அவர் ஒருத்தராவது ஆழ்வான் காலத்திலே வாழ்ந்தவர் மற்ற எல்லா வியாக்கியானங்களும் பிற்பட்டு ஏற்பட்டவைதான் ஆழ்வார் திருவரங்க பெருமாள் அரையர் அவருடைய பன்னீராயிரப்படியின் இருந்தாலும் அந்த வியாக்கியான பிறந்தது பிற்பட்டு என்ன இருபத்தி நாலாயிரப்படி வியாக்கியானமும் பிறந்த விற்பாடுதான் இந்த வாதிக்கேசரி அழிகமனவாழச்சிய சுவாமியினுடைய வியாக்கியானமும் பிறந்தது நம்ம ஆறாயிரம் படி ஒன்பதனாயிரப்படி பன்னிராயிரப்படி இருபத்தி நாலாயிரம் முப்பத்தாயிரம் இந்த கணக்கு வரிசையின்படி வியாக்கியானம் பிறக்கல அல்ல பன்னீராயிரப்படி மட்டும் வாதிக்கேசரி அழிகமனவாளரு பின்னாடி ஏற்பட்டது ஏன்னா நம்மள கேட்கிறார் பெரியவாச்சான்பிள்ள இருபத்தி நாலாயிரம் எழுதிட்டாரே நமக்கு பொறாமையா நீ பன்னீராயிரப்படி எழுதணும்னு ஆசைப்பட்டு எழுதிட்டான்னு கேட்கிறார் அதிலிருந்து இருபத்தி நாலாயிரம் படி பிறந்த பிற்பாடு பன்னீராயிரம் படி தெரிஞ்சுக்கலாம் வேற மணவாளர்கள் உதய சரித்திரமாலே வீட்டு பெருக்கர்கள் ஆறார சொல்லிருக்காரோ அந்த வரிசம்பாச்சரத்தின் படி பார்த்தாலும் பன்னீராயிரம் படி பிற்பட்டு தெரிஞ்சுவிடலாம் இருக்கா சொல்ல வந்தேன் ஆழ்வான் காலத்துல இப்ப வியக்கியானங்கள் இல்ல ராமானுஜர் என்னென்ன அர்த்தங்களை சொல்லி கொடுத்து போறோம் என்றுதான் இவா அர்த்த நிர்வாகமே பண்ணிருப்பா காரக் சொல்லியிருப்பான் இந்த பாட்டுல என்ன இருக்கு கரகால நாயகி கடை மனவாளன் வயலாதி மணவாளன் வந்து கைய பிடிச்சி அழைச்சிட்டு போயிட்டான் பொண்ணு சொல்லிக்காமலே பறந்து போயிட்டான்றோம் இல்லையோ அது ஆழ்வானுக்கு நினைச்சு நினைச்சு பாக்குறாரு புரியல அப்படின்னா ஒரு பொண்ணு சொல்லிக்காம உரிமையோடு கடன் போயிடுவான்னு அப்படின்னு அவளுக்கு சரியா புரியல இப்ப உட்காசி வச்சு சந்தை சொல்லட்டுக்கிறது இந்த பிள்ளை நேற்று கல்யாணம் ஆன பிள்ளை வந்து கூப்பிட்டுன உடனே பொண்ணு விழுவிட்டு நெழுத்து போனாலும் இல்லையோ அப்ப உடனே புரிஞ்சு விட்டாரான் இன்னைக்கு கல்யாணம் பண்ணி போனவனே இத்தனை உரிமையோட அழைச்சுட்டு போயிடுவோம்னா வயலாதி மனவாளன் பலகார நாய்க்கு எத்தனை உரிமையோட அழைச்சுன்னு போயிருக்க மாட்டான் அதனாலதான் சொல்லிக்கொள்ளாமரே பெண் போனால் போதும் என்ன ரொம்ப தூரம் நெகிழ்ந்து போனார்னு சரித்திரம் பகவானுடைய திருக்கல்யாண குணங்களிலே ஈடுபட்டு ஈடுபட்டதுனாலதான் பஞ்சத்தவமே பிறந்தது ஈடுபட்டதனாலதான் அழ்வார்களுடைய அருளிச்செயல் அத்தனை ஊற்றத்தோடு இருந்தார் ஆ திருமாவில் திருக்கல்யாண குணங்களை எப்போதும் சிந்தித்து அதில் ஈடுபடுவோம் நம்முடைய புற்றங்களையும் நினைக்க வேணும் திருமானுடைய நினைக்க வேண்டும் நம் புற்றங்களும் அநேகங்கள் அவனுடைய குணங்களும் அநேகங்கள் ாய் குணவ கை கேட்டங்களே பொழுதுபோக்காக கொள்கையும் நாம் இந்த லோகத்தில் வாழும் நாளில் குண அனுபவ கைங்கேற்ற பகவானுடைய கல்யாண குணங்கள் அனுபவிக்க வேண்டும் அதனடியாக பிரீதி ஏற்பட்டு கைங்க பண்ண நம்ம சம்பிரதாயப்படி மோட்சம் எதுன்னு கேட்டால் ஒரே வதியில் பதி பதில் செலவணும்னா பகவானுடைய கல்யாண குணங்களை அனுபவிக்கிறோம் அனுபவ ஜனித்த காரித கைங்கஞ்சம் பரம புருஷார்த்த மோட்சம் பரமபுருஷார்த்தம்னு சொன்னால் மோட்சம்னு சொன்னால் பகவத் கல்யாண குணங்களை அனுபவித்து அனுபவ ஜனித்த அதனாலே உள்ளடங்காத காதல் அந்த அன்பினாலேயே தூண்டப்பட்டு கைங்கஜங்களை செய்கிறோம் இது பூர்வாசார்தர்கள் எல்லாரும் காட்டி கொடுத்தது அதத்தான் அழுவாதம் நடைமுறைப்படுத்தினார் திருக்கல்யாண குணங்களை கருணை நேர்மை ஆகியவற்றை கடைபிடிப்போம் இரண்டு ஜெகதாச்சாரியரான ராமானுஜர் திருவடிகளே உய்ய ஒரே வழி இயர்ந்திருப்போம் மூன்று யாரையும் மனத்தாலோ சொல்லாலோ உடலாலோ புண்படுத்தாமல் இருப்போம் நமக்கு தீங்கு நிறைந்தவரிடமிருந்து விலகி வாழ்வோம் என்றால் நன்மை செய்வோம் ஐந்து ஸ்ரீமன் நாராயணனே பரம்பொருள் என்று உணர்ந்து மறந்தும் ஆண்டராக வாழ்வோம் ஆறு இறை அடியார்களுக்கு அன்னதானம் செய்வோம் ஏழு பொறுமையை கடைபிடிப்போம் எட்டு பிறப்பாலும் செல்வத்தாலும் கல்வியாலும் உயர்ந்தவன் நான் என்று இருமாப்பு அடையாமல் பணிவுடன் இருப்போம் ஒன்பது முன்னோர்கள் செய்ததை செய்வோம் செய்யாதன செய்யோம் பத்து திருமாலின் திருக்கல்யாண குணங்களை எப்போதும் சிந்தித்து அதில் ஈடுபடுவோம் இந்த 10 வழிகாட்டுதல்கள் புறத்தாழ்வானுடைய சரித்திரத்திலிருந்து பெறுகிறோம் நூறும் கிடைக்கும் ஆனால் வழிமுறைப்படுத்துறதுக்கு நமக்கு சக்தி இருக்கணும் இல்லை ஆனால் இருக்கிறது பண்ண முடியுமான்னு இந்த பத்தை எடுத்து எழுதி உள்ளார்கள் ஆக இந்த பத்து உறுதிமொழி எடுத்துக்கொண்டு இதன்படி வாழ முயற்சிப்போம் ஆழ்வானுக்கு நாம எதான நன்றி செலுத்தணும்னு ஆட்சி இருந்தால் அவர் பண்ணிருக்கிற உபகாரத்துக்கும் கைங்கிறத்துக்கும் பிரத்யுபகாரம் செலுத்தவனும் இருந்தால் ஓரளவுக்கு முதல்வி ஆழ்வார் சாதித்தார் பயனண்ணாகிலும் பான்கல்லராக செயல்ன்னா அத்திருத்தி பணிகொள்வான் குயில் நார் குரு நம்பி முயல்கின்றேன் சுந்தர் முயகர் தங்கையே நான் சொல்லி முயற்சிவன எடுக்கலாம் முயற்சி எடுத்தே காலத்தை கை சுடுவோம் அந்த முயற்சி முடியுமாங்கிறது நமக்கு தெரியாது ஆனா முயற்சி எடுக்கிற வரைக்கும் நம்மாரி செய்ய முடியும் இனி மேற்கொண்டு ஆழ்வானுடைய ஆயிரமாவது ஆண்டை கொண்டாடுவதற்காக இம்மகோதவத்தை மிகவும் சிறப்பாக கொண்டாட நாம் அனைவருக்கும் மேற்படி சேரிட்டபிள் டிரஸ்ட் மூலம் கண்ட நிகழ்ச்சியை மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளது ஸ்ரீ குரத்தாழ்வான் சேரிட்டபிள் டிரஸ்ட் என்று ஒரு டிரஸ்ட் வெகு நாட்களாக இயங்கி வருகிறது அதன் மூலம் இதெல்லாத்தையும் இந்த அடுத்த மூணு வருடத்துல பண்றதா இருக்கா ஆழ்வானுடைய வைபவ புத்தகங்களை மற்றும் அவர் அருளி செய்துள்ள புத்தகங்கள் அதெல்லாத்தையும் மறுபதிப்பு பண்ணி வைபவத்தை எல்லா பாஷையிலையும் ஆங்கிலத்தில் ஹிந்தியில் தெலுங்கில் கன்னடத்தில் தமிழ் இத்தனை பாஷையிலையும் வெளியிட்டு எல்லா கிராமங கிராமமாய் இருப்பவர்கள் அவர் வைபவத்தை தெரிந்து கொள்ள வேணும் பஞ்சஸ்தவ புத்தகங்களையும் அறிபதிப்பு பண்ண வேணும் இது அடுத்து பஞ்சஸ்தவத்தை சேவா கால முறை மற்றும் சந்தை முறையில் எப்டி த்ரீ சி வெளியிட வேண்டும் பஞ்சஸ்தவத்தை இன்னைக்கு சில சில திவ்யஸ்தலங்களிலே சேவிக்கிறார்கள் தேவ பெருமாளுடைய ஆஸ்தானத்தில் வரதராஜ்தவம் இன்னால் சேவிக்கணும் இன்னென்ன நாட்கள்ல சேவிக்கணுன்ற கிரமம் வச்சிருந்தா சுந்தரபாபு ஸ்தவத்துக்குன்னு தேவஸ்தானத்திலிருந்தே அப்பாயிண்ட்மெண்ட் உண்டு அதாவது நம்ம அழகர் மலையில அழைத்து திருமால சில மேல சேவிக்கணும்னா சுந்தரபாபுஸ்தவம் சேவிக்கிறதுக்குன்னே அதுக்குன்னு அதிகாரிகளை நியமிச்சு வச்சிருக்கார்கள் அதே போல நம்முடைய கூரத்துல போனோம்னால் சுடல் முறையில் இன்னென்ன நாள் என்ன ஏற்பாடு பண்ணி வச்சிருந்தா அது கேட்கறதுக்கே அந்த சந்தையே ரொம்ப நல்லா இருக்கக்கூடியது ஸ்லோகம் ரொம்ப சுலலிதமான ஆச்சரியமான ஸ்லோகம் கரடு முரடாவது கேட்கறதுக்கு ஆனந்தத்தை கொடுக்கறதா இருக்கும் அது பகவத் பக்தியிலும் ஆச்சார பக்தியிலும் தோய்த்து கட்டப்பட்ட தொடர போல இருக்கிற ஸ்லோகங்கள் அதையால் அந்த ஸ்லோகங்களை அந்த பெரியோர்களே தாங்களும் சேவா கால சொல்லி அதை நாம் நம்ம மனசுல மனப்பாடமா வச்சுக்கணுங்கிறதுக்காக சந்த சொல்லி எம்பி ஸ்ரீ ஸ்ரீவி அந்த வேலை நடந்து கொண்டு வருகிறது அடுத்து பஞ்சத்தவ உபன்யாசம் வெளியீடு பஞ்சஸ்தவத்தினுடைய அர்த்தங்களும் சில பல உண்டு பழைய ஒரு வியாக்கியானம் உண்டு அப்புறம் காஞ்சி மகாசுவாமி பிரதிவாதி பயங்கர ஒரு ஆச்சரியமா ஒரு வியாக்கியானம் உள்ளார் இத பாரு வாய்ப்பை ஏற்படுத்தணும்னு ஒரு மனோர்த்தம் அதனாலே அடியன் வந்து இந்த போன வருஷத்திலேந்து தொடங்கி வரும் மூணு வருஷத்துக்குள்ளாக பஞ்சஸ்தவத்தை உபநியசிக்க கொண்டு போன வருஷம் அத்திமான தவம் ஒரு இருபத்தோரு நாள் சொல்லி முடிக்கும் வாய்ப்பு கெட்டிச்சு அதிமார்த்தவம் முடிஞ்சு போச்சு அடுத்தது வரதராஜ சவங்கிறது ஒரு ரெண்டு மூணு செஷனா போய் காஞ்சிபுரம் தேவ பெருமாருடைய ஆஸ்தானத்திலே சொல்லணும்னு தேவஸ்தானத்தார அவசியம் வந்து சொல்லணும்னு அனுமதி கொடுத்துள்ளார்கள் அதுக்கு அடுத்தா போலே வைகுண்டம் மேலே சுந்தரபா உத்தவம் ஸ்ரீஸ்தவம் இதெல்லாம் அடுத்த மூணு வருஷத்துக்குள்ள வரணும் இப்போதைக்கு முதல் மூணு சீடிஸ் மட்டும் முதல் ஆண்டு உற்சவத்தில் வெளியிடப்பட்டது அதாவது இந்த ரெண்டாயிரத்தி நம்ம ஏழுல இருக்கோம் இரண்டாயிரத்தி எட்டு தைரத்தம் இரண்டாயிரத்தி ஒன்பது தைரத்தம் ரெண்டாயிரத்தி பத்து தைகத்தம் இந்த நான்கு ஆண்டுகளுக்குள்ளே பஞ்சத்தவத்தை உபன்யாசம் வெளியிடணும் முதல் ஆண்டு இரண்டாயிரத்தி ஏழு தைரத்தத்தில் அதிவானுகஸ்தவம் வெளியிடப்பட்டுள்ளது அடுத்தது ஸ்ரீ குரத்தாழ்வான் வைபவம் சிறை வடிவத்தில் அழ்வானுடைய வைபவம் எப்படிங்கிறத ஒரு டெரி பிலிமாகவோ அனிமேட்டட் பிலிமாகவோ எடுக்கணும்னு ஆசை அடுத்து ஸ்ரீ குரத்தாழ்வான் அவதார ஸ்தலத்தில் நிச்சயப்படி இப்பவே நனத்த நடந்துட்டு இருக்கு ஆனா மேற்கொண்டு அவருடைய வைபவத்துக்கேற்றா போல நடக்கணுங்கிறதுக்காக தடையில்லாமல் நடைபெற ஒரு வைப்பு நிதி அமைக்க வேண்டும் வைப்பு நிதினா கார்பஸ் பண்டு சாஸ்வ நிதி அதுல இருந்து இன்னும் அர்ச்சகர்கள் வச்சுக்கலாம் இன்னும் அத்தியாபகர்கள் ஏற்பாடு பண்ணலாம் அங்கேயே ஒரு பாடசாலை நடத்தலாம் பல பேருக்கு அன்னதானம் கைங்கிறீங்க நிறைய ததியாராதனங்கள் பண்ணலாம் சாமி எத்தனை பேரு ததியாராதன பண்ணிருக்காரு அப்ப அந்த இடத்துல அடிக்கடி நடக்கணும் இல்ல இது எல்லாத்துக்காக ஒரு சாஸ்வத நிதி வைக்கணுங்கிறதுக்காக இப்படி பல திட்டங்களோட தொடங்கி உள்ளார்கள் இதிலே உங்களிடத்துல ஒரு விண்ணப்பம் என்னன்னா எந்த விதத்திலையும் நீங்க இதுல பங்கு கொள்ளலாம் அத முதல்ல எல்லாருமே பங்கு கொள்ள வேண்டிய விதம் பத்து வழிகாட்டுதல்களையும் மறுபடியும் மறுபடியும் படித்து அதன்படி நம்ம வாழ்க்கையை அமைச்சிக்க முடியுமான்ற முயற்சி எடுத்த இதுதான் முதல் கைங்கரியம் ஆயிரமாவது ஆண்டுக்காக நாம் ஒரு கைங்கரியம் பண்ண முடியும்னா இது முதல் கைங்கரியம் இரண்டாவது கைங்கரியம் ஆழ்வானுடைய பஞ்சத்தவங்களை தெரிந்து கொள்ளுதல் அது இரண்டாவது கைங்கரியம் அதன் அர்த்தத்தோட தெரிஞ்சுவிட்டா இன்னும் ஆனந்தம் தான் எப்படியா இருந்தாலும் மூலமே ஆனந்தம் கொடுக்கும் அர்த்தம் இன்னும் ஆனந்தத்தை கொடுக்கும் அடுத்த கைங்கரியம் புரத்தாழ்வானுடைய ஆயிரமாவது ஆண்டு விழால நீங்க எல்லாரும் கலந்து கொள்ளுதல் ஏன்னா அங்க போய் அந்த திகேசத்துல ஆழ்வான் அனுகிரகத்தை பெறணும் அது கலந்து கொள்ளுதல் நடுவிலே எப்பவும் பொருளுதவியும் கொஞ்சம் பண்ணணும் மொழியும் அச்ச எல்லா உதவியும் இருந்தாலும் பொருளுதவி பண்ணணும்னுட்டா நீங்க கேட்டாலே இப்ப எத்தனை வேணா கொடுத்துருவி அதை பத்தி இல்லை இப்போ இருந்தாலும் கொடுப்பதும் கொடுக்கதா இருக்கணும் அதே சமயத்துல இது கேட்டதாகவும் இருக்கணுங்கிறதுக்காக இந்த பஞ்சத்தவ சீடீஸ் மொத்தம் பதினெட்டுல இருந்து இருபது வரும் இந்த மூணு வருஷத்துக்குள்ள வெளியிட போகிற பதினெட்டு CD சீடியினுடைய விலையை போட்டாலே ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வரும் ஆனா இந்த சாஸ்வத நிதி வைப்பு நிதிக்காக ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஒன் டைம் நீங்க கொடுத்தா போதும் என்ன வெறும் ரெண்டாயிரத்தி ஐநூறு கேட்டுக்கிறாரேன்னு நீங்க நினைச்சீடுனா எத்தனை பூஜ்யம் வேணுமோ நீங்க சேர்த்துக்கலாம் இல்ல நான் ரூபான்னு செலுற டாலரா மாத்திக்கணும்னா நீங்க மாத்திக்கலாம் அதெல்லாம் உங்களுடைய இஷ்டம் ஆனால் அது எப்படியோ அதன்படி கொடுத்துட்டேன்னா இந்த பதினெட்டு இருபது சீடியும் உங்களுக்கு அது ஒரு காம்ப்ளிமெண்டரி காப்பியாக ஒரு மமல் டோ போல உங்களுக்கு கொடுக்கப்படும் இப்ப நீங்க இந்த திட்டத்துல சேர்ந்த உடனே அதிமாத கொடுத்துருவார்கள் ஆனா எப்படி கொடுக்கணும்ங்கிறத பத்தி சுந்தர் சாரநாசனும் முகுந்தனும் எப்படிங்கிறத பத்தி பேசிட்டு அது ரெண்டாயிரத்தி ரூபாய் இங்கே அறுபது டாலர் அங்கே நீங்க கொடுக்க வேண்டியது அறுபது டாலர் தான் ஆனா அது இங்கே நான் அனுப்பணும் அங்கே உங்களுக்கு அனுப்பணும் இதெல்லாம் சேர்த்து ரொம்ப அதிகமா இருக்கு இதை காட்டிலும் உங்களுக்கு அப்படிதான் சீடி நீங்க என்ன ஷிப்பிங் அண்ட் ஹேண்ட்லிங்கோ அந்த சார்ஜத்தை கொடுத்துட்டு வாங்கி அப்படி இல்லைனா இது ஒரு பி சைட்ல போட்டுடுறேன் உங்களுக்கு ஒரு பாஸ்வேர்டு கொடுத்துட்டா நீங்க வெறும் அறுபது டாலரை கட்டிட்டு டவுன்லோட் பண்ணிட்டு போயிடலாம் நாற்பது டாலர் யாருக்கோ போறதே ஒண்ணு உங்கள்கிட்டயா இருக்கணும் உங்களுக்கு ஆசை இருந்ததுன்னா நூறு டாலரா கொடுத்துருந்தோம் ஆழ்வானுடைய கைங்கிறதுக்கான பிரயோஜனப்படும் அந்த அவச்ச அந்த கைங்கிறது நீங்க கலந்துக்கணும் பஞ்சத்தவத்தையும் கேட்கணும் அதனுடைய மூளை எப்படி சந்தமுறை என்று சொல்றோ அதையும் கேட்டுக் கொள்ள வேண்டும் நம் வாயில ஆழ்வானுடைய ஸ்லோகங்கள் ஏதாவது நாலு வர வேண்டும் இந்த ஆட்சியோட இந்த திட்டங்களை ஏற்பாடு பண்ணிருக்கா மேலும் அந்த விபதேசத்தே அர்ச்சகர் மற்றும் பரிசாரகர்களுக்கு இன்னும் அதிகமாக உதவித்துறை வணங்குதல் அவர்களுக்கு ஆணர் வரியம் சம்பாவனை பண்ண அதற்காக திருமணப்பள்ளி பரிசாரகருக்கு அத்தியாபகர்களுக்கான சம்பாவனை மற்ற கைங்கறி மணியக்காரர் வாத்தியம் காவல் அதே பெருக்குதல் கூட்டுதல் திருமேனிக்காவல் இவர்களுக்காக மாத சம்பளங்கள் நிச்சப்படி மேற்கொண்டு புஷ்பம் மேற்கொண்டு திருவிளக்கு எண்ணெய் மற்றும் மளிகைப் பொருட்கள் இதெல்லாம் இப்ப நடந்து விட நாம ஆசைப்பட்டபடி தனியாராதன எல்லாரும் சேர்ந்து ஊர்கூடி சேர்ந்தால் தான் பண்ண முடியும் ஆனாலே அவசியம் இந்த நிதி வைப்பில் சாஸ்வத நிதியில் நீங்க எல்லாரும் பங்கு கொள்ளணும்னு பிரார்த்தித்துக் கொள்கிறேன் எந்த விதத்துல பங்கு கொள்ளலாம் மேலும் அடுத்த தடவை நீங்க சென்னைக்கு பக்கத்துல வரும்போது தேவப்பெருமாளையை சேவிச்சுட்டு தூரத்துக்கு போய் ஆழ்வானையும் மங்களாசாசனம் பண்ணிவிட்டு நன்றாக சேவித்து விட்டு வர வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கிறேன் அதிமானுஷங்கிறது விபவாவதாரத்தினுடைய வைபவம் சொல்லுவதற்காகவே பிறந்தது அதிமானுஷ சீலவருத்தவேஷைகி அதிவருத்தாமர விக்கிரம பிரதாபைகி அதிலங்கித சர்வலோக வரையே வைஷ்ணவ வைபவாவதாரம் என்ன விஷ்ணுவனுடைய விபவாவதாரங்களுடைய பெருமையை சொல்லுகிறேன் என்று தொடங்கி திருவிக்கரமன் வராகன் முதலான பெருமகள்லாம் சொல்லட்டும் அரசிம்ம பெருமானுடைய வைபவத்தையும் சொல்லட்டும் மேற்கொண்டு ஸ்ரீ ராமாவதார சரித்திரத்தை பல ஸ்லோகங்களாலே பாடி கணேசர கிருஷ்ணாவதார சரித்திரத்துக்கு இன்னும் நிறைய ஸ்லோகங்களை வைத்து கணீசியாக சரணாகதி பண்ணி அனுப்பிட்டு முடிக்கிறார் சுவாமி மதிமஸ்தவம் கேட்கறதுக்கும் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் ஆனால் அவசியம் இதையும் வாங்கி பயன்பெற்று ஆழ்வான் கைங்கிட்டத்திலையும் பங்கு கொண்டும் செங்கன் திருமுகத்திற்கு செல்வ திருமாலாலும் ராமானுஜராலும் ஆழ்வானாலும் எல்லாருக்கும் நீங்காத செல்வம் நிறைந்து ஞானச் செல்வமும் சரி பொருட்செல்வமும் சரி சக்தியும் வளர வேண்டும் ஆழ்வான் திருவடி ஏற்பட வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டும் பொறுமையாக கேட்டிருந்த உங்க பொறுமைக்கும் பல்லாண்டு பாடி இதுல நீங்க இருக்கிறவா முப்பது நாற்பது பேர் இருக்கலாம் நீங்க ஆளுக்கு பத்து பேருக்கான எடுத்து சொல்லி இந்த கைங்கிரத்துல பங்கு கொள்ள வேணும்னு பிரார்த்தித்தமைகிறேன் உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் இப்ப கேட்கலாம்